ீரோஷருஷோத்தம்திரியுமம் பிரணோஸ் ீம்தட்சியஃஃல் குணசீமோவசூர முகான் வந்தே முக்கிரைஸீரிவாபித்திரிபுவனவிவன் கிருத்த சைத்தியை சுபகரேச்சாந்திரவா ரகுநீரமஸாஞ்சலி बापवापूर्णलोचनमुति नमद राक्षक वैदेह सहित सुरद्रुमतले हईमे महामटपे मध्येये पुष्प मणिमए बीरासने सुस्थित अग्रेवाजगति प्रभंजनसुते तत्व मणिभ्य पनम व्याख्या भरतादिपरवृत रावे श्या्या्याम ஜனாந்தமரணம் ஹரி கதாசிரமணம் ஹரிநாம சங்கீர்த்தனம் சாது சேவை சட்சேத்திரங்களுக்கு போறது சத்குருநாதனுக்கு சேவை செய்யறது முதலிலிகளான பக்தி மார்க்கம் இதுவே கலியில ஜனங்களை பவித்திரமாக்கி பகவானுடைய சரணத்தில் சேர்க்கக்கூடியது என்று நம்முடைய சர்வசாஸ்திரங்களும் அதன்படி நடந்து காட்டிய மகான்களுடைய சித்தாந்தமாக இருக்கான வழியத்தான் நம்முடைய முன்னோர்களும் அதே வழியில போய் தான் நமக்கு வழி காண்பிச்சிருக்கார்கள் உயர்ந்த ஞானம் ஆனா அந்த ஞானம் அவ்வளவு சுலபமாக சித்திச்சு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பிரகலாத சொல்றார் எதுவுமே பேசி விடலாம் ஆனால் நடத்தையில கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றேன் அதனால நாம் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் எல்லா சித்தாந்தமும் பேசி விடலாம் பெரிய வேதாந்தியாக பேசி விடலா அனுஷ்டானத்துல கொண்டு வரணும் அதை காட்ட முடியாது சன்னியாசமே வாங்கி விடலாம் ஆனா வைராக்கியம் வேணுமே அது துர்லபமாக பேடும் அதனால ஆத்ம குணங்கள் நமக்கு ஹதயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பகவத்கிருபைய தவிர வேற எதனாலையும் வராது அந்த பகவானுடைய கிருபைய அவலம்பிச்சு சரணாலயம் பண்றதுதான் எல்லாத்தையும் காட்டிலும் உயர்ந்தது நாம் எல்லா விதத்திலையும் சாமர்த்தியம் இல்லாதவன் அப்படின்னு நமக்கே நம்ம பத்தி தெரியறது எல்லாவற்றிலையும் சாமர்த்தியம் உடையவன் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது யாரும் ஒத்துக்கிற விஷயம் இல்லாத போனா ஈஸ்வரன் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் பிரயர் பக்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம போல ஒத்தனா இருந்தா அவங்களுக்கு என்னதுக்கு நம்ம பக்தி பண்ணணும் அப்ப ஈஸ்வரன்றதுக்கு என்ன விசேஷம் சர்வவல்லமே உடையவன் சர்வவல்லமே உடையவன் அப்படிங்கிறது எவ்வளவு நிச்சயமோ நமக்கு எப்படி திறமை இல்லைங்கிறது நமக்கு தெரிகிறதோ அப்போ அவனுடைய திறமையால நாம் உதாரணமானால் வழிய வேற வழி இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறேன் அது உண்மைதான் நமக்கு திறமை இல்லையா நிச்சயமா தெரிகிறதுனாலையும் அவனுக்கு திறமை தெரியறதுனாலையும் அவனால தான் நாம் கரையறியாகணும் நம்மால நாம் கரையற முடியாது அப்படிங்கிறது தெரியறது நிச்சயம் ஆனா அவன் கரையேத்தனவே அவன் உதாசீனமா இருந்துட்டாக அவன் கரையேத்தனவே கரையத்தினமேங்கிறதுக்கு அவன் கரையத்துறேன் அப்படின்னு பிரமாண வாக்கியமா சொல்றதா இங்க முக்கியம் யாரு ஈஸ்வரன் போய் பார்த்தா யாரு கரையத்தேன் அவரை சொன்னாரா ஈஸ்வரன் யாரையாவது சொன்னாரா பிரமாண வாக்கியம் சொல்ற இலையனார் சாஸ்திரம்தான் பிரமாணம் சாஸ்திரத்துல எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா ஏகம் சாஸ்திரம் தேவிக்கி புத்திர கீதம் என்று பகவான் பார்த்தசாரதியா இருந்து உபதேசம் பண்ணின சாஸ்திரத்தை காட்டிலும் வேற சாஸ்திரம் என்ன நமக்கு பிரமாணம் ஆன गीता सुगी कर्तव्यी शास्त्र विस्तरे पद्मनाभ मुख पद विनी व्यासाचार्य आय शास्त्र मीना मूल कुे गीत शास्त्रों अल सुन क्री भगवान उठा अवा धैर्य श्री भगवाना बाक्यार उत्तर सुन अल्ले अल्को பகவானுக்கு மேல உத்தரம் இல்லையே அந்த பகவான் அபிப்பிராயிருந்த போதிலும் உமாச்சங்கிறதுல பேதம் இல்லை அதனாலதான் திற்காலத்துல வந்த அவ்வளவு மகாத்மாக்களும் ஆதிசங்கரோ ஸ்ரீராமானுஜரோ ஸ்ரீ மத்வாச்சாரியாளோ அல்லது வட இந்தியாவில இருந்த ஸ்ரீ வல்லபாச்சாரியாளோ கிருஷ்ணதைதன்யரோ ஞானேஸ்வரரோ எந்தெந்த சந்துக்கள் லோகத்துல நம்ம பாரவதேசத்துல நேற்றுக்கு இருந்த மகாத்மா காந்தி வரையிலும் எத்தனை மகாத்மா கிட்ட இருந்தாலும் எங்க போய் ஆறுதல் பெற்றார்கள் அப்படின்னு கேட்டா பகவத்கீதைங்கிற அம்மாட்டதா எங்கேயும் அவளுக்கு ஆறுதல் ஏற்படலையே பகவத்கீதைங்கிற அம்மாட்டதான் நம்ம தேசத்துல மட்டும் இல்லையே வெளி கூட இருக்கக்கூடிய பெரிய அறிவாளிகள் ஓரளவுக்கு அவளுடைய தத்துவ நூல்களை படிச்சு ஆனால் பூர்ண சமாதானத்தை பகவத்கீதையாலதான் பெற்று நின்றார் அதனாலதான் எல்லா பாஷையிலையும் அவரவர்கள் பகவத்கீதையை மொழிபெயர்த்து வச்சு இன்னைக்கும் பிரமாணமாக அதை படிச்சுட்டு இருந்தாள் அது அதனுடைய பெருமையான அதுவே பிரகாசிக்கும் பொழுது வேற வஸ்து காணலைன்னா தீபத்தால எடுத்து பார்க்கணும் சூரியன் காணலைங்கிறதா தீபத்தை ஏத்தி சூரியன் எங்கிருக்கன்னு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆனாலும் பகவத்கீதையினுடைய பெருமையை பத்து வார்த்தை சொல்லி என்னுடைய ஞானத்தை சபலமாக்கிக்கிற என்னுடைய பிரச்சாரத்தினால மகத்தியத்தை பிரகடனம்ன்றே நினைக்க கூடாது மகத்தம் இருக்குமா இருக்கு அது சுப்பிரகாசமா இருக்கு அதை காட்டிலும் உயர்ந்தது இல்ல அந்த கீதையில ஸ்ரீ பகவான் சொல்றது அவன் திறமைசாலிதான் நம்ம கரையத்தனமே அப்படிங்கிற கேள்விதானே கேட்டண்டேன் அந்த கரையேத்தரேன்னு பகவான் சொல்ல அதான் அதை நான் நம்பினா போஷாமகம் சமுத்தர்த்தா முத்துராது மூழ்கி போயிட்ட ஜீவகோடிகளார்குடையவர்களே அகம் சமுதர்த்தா நான் கரையேற்றுகின்றவன் என்று பகவான் சொல்றான் அவ என்ன பண்ணனும்னா கரையேற்றவன் அவன் அப்படின்னு என்னிடத்துல ஒப்படைச்சா போறான் மிருத்யு சம்சார சாகராது பவாமி நச்சிரா பார்த்தா மையாவேசிதேதாம் பகவான் என்னை கரையத்துவன் பகவான் என்னை கரையத்துவன் அவன்தான் என்னை கரையத்துவன் அவன் தான் என்னை கரையேத்த முடியும் அவனை தவறு வேற யாரும் கரையேத்த முடியாது அவன் என்ன கரையத்துவன் அப்படிங்கிற ஞானம் திருடமா நீ ஒன்னும் பண்ணனுங்கறதுல நான் கரையேத்துவிடுவேன் ஏதாவது பண்ண வேண்டாமா நீ பண்றதா அப்புறம் நான் எனக்கு கரையேத்தன நீயே கரையறிடுவிய உனக்கு எப்போ நீயறதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ நீயே நீஞ்சி கரையடி என்று முழுகத்துக்குதான் சாமர்த்தியம் இருக்கு உனக்கு நீ கரையேறதா இருந்தா அனாதிகாலமா சம்சார சாகரத்துல விழுந்திருக்கிற நீ இன்னை வரையிலும் கரையேறலேன்னு தெரிகிறது ஒரு கால ஏதாவது பிரயாசப்பட்டாலும் விஸ்வாமித்ராதிகள் பிரயாசப்பட்டுட்டு அப்புறம் மேனகை ஆர்வம் வந்தா பங்கமாயி எடுத்திருந்தாலே அது போல ஏதோ பிரயாசப்பட போறேன் மறுபடியும் கிழ விழப்போற தெரியல ஆக உன்னுடைய பிரயாசில ஒன்னும் இல்லைங்கிறது முதல்ல நம்பு நான் கிருபாலுங்கிறதையும் நான் சர்வசக்தன் அப்படிங்கிறதையும் உனக்கு அபயம் கொடுப்பேன்கிறதையும் அடுத்தபடி நம்பு அப்புறம் நீ வந்து நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா ஏழு கௌரவ குறைச்சு நீ ஏதாவது பண்ணினாத்தான் உன்னை நான் காப்பாத்த முடியும் அப்படின்னா அல்லவோ ஆகிறது அப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு சொன்னா அப்ப சக்தி உடையவன் ஒரு பிரகாரத்தை உன்னை கரையத்தினுங்கிற அவசியம் இல்லை உன்னை அரையத்துவேன் அப்படிங்கறதுனால நீ ஒன்னே ஒண்ணு விச்செண்டா போரும் அனநியச் சேதசா எனக்கு கிருஷ்ணனே கதி கிருஷ்ணனே எனக்கு சரண்யன் கிருஷ்ணனே எனக்கு உத்தாரகன் அப்படின்னு என்ன நம்பினியானால் போதுமானது திட நம்பிக்கை உனக்கு என்ன இடத்துல இருந்தால் போதுமானது अब हम भवामी मैयाँ देशे देशे इदे ले, ले, संसिद्धा पल जन्म अभ्यास पड़ी अदोन्मे परगति अड़वां अभी गीलोक சிராத்து பார்த்தா இதே ஜென்மாவிலே மோட்சத்தை அடைஞ்சுடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரே பகவத்கீத்திலே மோட்சத்தை அடைகிறதுக்கு பல ஜென்மாக்கள் ஆகும் இதே ஜென்மாவில மோட்சம் அடைஞ்சுடலாம் அப்படின்னும் ரெண்டும் ஒரே பகவத்கீத்தையிலே ஒரே குருவான கிருஷ்ணனாலே சொல்லப்படுறதை தவறி சொல்லி விட்டானா பல ஜென்மங்கள் கழிச்சுதான் மோட்சம் அடைய முடியுமா ஒரே ஜென்மாவில மோட்சம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டாரு அது வேற அதிகாரி இது வேற அதிகாரி அதை யாரு பத்தி சொன்னதுனால் யார் தான் அபியாசம் பண்றோ யோகாபியாசமோ இல்லே ஆத்ம விசாரமோ அல்லது சாதனைகளை யார் செய்யறாளோ அவர்களுக்கு அநேக ஜென்ம சம்சித்தலா இந்த யோகாபியாசம் சித்திக்கிறதுக்கு பல ஜென்மங்கள் ஆயிடும் அவர்களா என்கிட்டத வரணும்னு முயற்சி பல ஜென்மங்கள் ஆயிடும் நானா கரையத்தணுமானால் நச்சிராது பார்த்தா பல ஜென்மங்கள் ஆகாது ஏன்னா எனக்கு என்ன பல ஜென்மம் நான் பல ஜென்மமா கஷ்டப்படும் அவனை கரையத்துறதுக்கு நினைச்சா ஒரு ஜீவனை அதனால பிரயாசம் நாம் பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால இதே ஜென்மாவில கரையை அப்ப நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நாம் பிரயாசப்பட்டு செய்யக்கூடிய சாதனைகளால பகவான் அடையற காட்டிலும் அவன் கருணையோட கை கொடுக்கிறானே அந்த கைக்கு நாம் கை கொடுத்தா போறோம் நம்மளை தூக்கி எறிஞ்சிடும் அத்தகைய ஒரு கருணையை நாம் அவலம்பிச்சோடனும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து பகவான நாம் அரண்ய சித்தத்தோட நம்பணும் அப்படிங்கிறது ஒன்றுதானே முடிஞ்சோடுறது இவ்வளவு சுலபமாக பகவான் கீதையில சொல்லும் பொழுதும் பக்தி பிரபத்திகளுக்கு அதுதான் ஆதாரம் பிரமாண அதுதான் நமக்கு தைரியம் வருது ஏதோ நாமும் கரையறு போறது அப்படின்னு நமக்கு தைரியம் வருது நம் யோகியதையால கரையணும்னு சொல்லிவிட்டா எந்த ஜென்மாவிலையோ அப்படின்னு நமக்கே ஒரு அதை நியம் நமக்கு அந்த யோகியதையை சம்பாதிச்சுக்க முடியாது அதனால என்னென்ன சாதனங்கள் சொல்லித்தோ அது பகவானுடைய கருணையை அவலம்பிக்காதவனுக்கு சொன்ன சாதனைகள் அப்படின்னு அவன் கருணையை புரிஞ்சு கொள்ளாதவனுக்கு சொன்ன சாதனைகள் அப்படிங்கறதுதான் மற்ற எடுத்துக்கணும் அவன் கருணையில திட நம்பிக்கை வந்துட்டவனுக்கு அவன் கருணைகளே ஆசிரியமா இருக்க முடியும் அதனால நீங்கள் வேறு சாதனங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு பத்ராசல ராமதாசர் சொல்றார் இந்த மகன்கள் எல்லாரும் ஒரே பரம்பரையில வந்தவர்களா இருப்பதனால பேசிற்றே பேசலல்லாள் அப்படிங்கிறாள் இல்லையோ திருமலையில ஆழ்வார் அவா பேசுனதுதான் இவா பேசவா இவா பேசுறதுதான் அவா பேசவா எல்லார் ஒரே பாடசாலையில படித்தவா ஒரே குருவின் இடத்துல படிச்சவா அதனால இவா பேசினா அப்படியே அது இருக்க அவசினா அப்படின்னு அவர் பேசினது இவர் பேசினாரு எல்லாரும் ஒரே குரு படிச்ச ஒரே பாடம் தான் அதனால மனுஷனுக்காக பாடத்தை மாத்திக்க முடியுமா சபைக்காக பாடத்தை மாத்திக்க முடியுமா அவள் எந்த சாஸ்திரம் சொல்றாளோ எந்த சாஸ்திரத்தை எந்த குரு பரம்பரையில எப்படி கேட்டாலோ அதைத்தான் சொல்றவாள் அப்பேற்பட்ட மகான்கள் எல்லார்ட்டையும் இப்படி அவாசனதே இவாசனே அவசனதி வாசனதே எல்லார்டையும் கேட்கணும்னு அதுதான் நமக்கு பலம் ஒத்தனையே உத்தர சொல்றாருன்னா நமக்கு சந்தேகம் அவர் மாத்திரம் சொல்லுறோ ஏதோ எல்லாருமா சேர்ந்து அதுதான் சந்தேகமே இவ்வளவு பேர்களின் சேர்ந்து ஒரே பாதையாக சொல்றேன் அத்தியாத் ராமாயணத்துல ராமபக்தியினுடைய பெருமையே சாட்சாத் பரமேஸ்வரன் உமாதேவிக்கு உபதேசம் பண்றார் பக்தி முக்தி விதாயினி பகவதா ஸ்ரீராமச்சந்திரே லோகாக नाना காமதுங்கி பத்யுகம் சேவ்வமுகா நாஷ மந்திர விதத்தியூ தியாங்க स्मरारि हृदये ஸ்மராரிஹே பார்த்து ந பக்திர் முக்தி விதாயினி பகவதீராமச்சந்திரோ கா இது மார்க்கமா அது மார்க்கமா அந்த வழி தேவலையா இந்த வழி தேவலையா என்று வழியே இன்னும் நிர்ணயமாகாம இருக்கிறவன் போக வேண்டிய லட்சியத்திற்கு போக மாட்டான் விவசாயாத்மிகா புத்திகி ஏகேகே குருநந்தனா பகுசாக புத்தையோ அவிவசாயினாம் என்று பகவான் கீதையில சொல்றார் திருநெலிகளுக்கு இப்படி வரலாம் அப்படி வரலாம் அப்படி வரலாம் மதுரையிலிருந்து மூணு பாதை இருக்கு விருதுநகர் வழியா வரலாமா இல்ல இப்படியே ஸ்ரீவலிபுத்தூர் வழியா வரலாமா இல்ல நேர கொடுக்க வேண்டிய அடிச்சு திருச்சி வழியா அப்படியே நேரம் வந்து விடலாமா என்று மூணு பாதைகள் இப்படி பார்த்தோம்னா சேலம் வழியா அப்படி வந்து விடலாமா இப்படி திருச்சியில இருந்து இப்படி நேர போய் அப்படி போகலாம் மதுரை வழியா அப்படி எங்கே மதுரை போய் இப்படி போகலாம் என் மதுரை போய் அப்படியே சேலம் போய் மூணு இடத்துல இருந்து வந்திருக்கா இப்படி வந்துட்டா என்ன இப்படின்னா ஒரு தனக்கு கொஞ்சம் தூரம் இப்படி வந்தான் ஷீவலிபத்து பாதையா வந்தான் ஏன் அப்படி சொல்லிட்டு நடக்கு அப்படிங்கிறது நகர் வழியா போயிருக்கலாமே உடனே அந்த பாதையில விட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறது அங்க உத்தரம் வந்தார் ஏ இங்கே சுத்தி இருக்கிறேன் அப்படியே சுத்தி பார்க்கலான்னு அது என்ன கொஞ்சம் திரும்பினான் இப்படி சுத்திட்டு இருந்தான்னா அந்த பாதைகள்ல இப்படி பாதி தூரம் வந்துட்டும் அப்படி பாதி தூரம் வந்துட்டோம் அப்புறம் இப்படி பாதி தூரம் போயிட்டு அப்படி சுற்றிட்டு போயினதை தவிர திருநெல்வேலி கொஞ்ச நாள் கர்மயோகியாகார் அப்புறம் கொஞ்ச நாள் திடீரென்னு இந்த கர்மாவால் மோட்சமே அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்கதை பார்த்துட்டு திடீரென்னு ஞான யோகியாகார் கர்மா இல்லாத போனா ஞானம் சித்திக்காதுன்னு தெரிஞ்சதும் உடனே ஞானயோகத்தை விட்டுட்டு பழையபடி கர்மயோகியாக கர்மயோகம் ஞானயோகம் இது ரெண்டும் கிடைக்க உபாசனம் பக்தி பண்ணாதா அப்படின்றதும் கொஞ்ச நேரம் பக்தி பண்ணண்டு அப்புறம் ஒரு உபநியாசா இந்த பக்தி மூட ஜனங்களுக்காக சொல்லிட்டு அதனால ஆத்ம விசாரம் பண்ணு அப்படின்றதும் உடனே மறுபடியும் ஆத்ம விசாரம் பண்ணண்டு இவன் கதி என்னன்னா அப்படியே சுத்தி என்று இருக்கிறது தான் கதின்னு விட்டு இவனுக்கு இதுதான் பாதை அப்படின்னு நிச்சயமாயிட்டானா ஆமா அந்த பாதையிலேயே போயிட்டு லட்சியத்துக்கு போயிடும் இது இன்ன பாதை அப்படிங்கிற நிச்சயம் ஆகாதவன் அதுக்குள்ளேயே சுத்தி என்று அதனால நமக்குள்ளே இன்னதுதான் பாதை அப்படின்னு முதல்ல ஒரு நிச்சயம் பண்ணிவிடணும் அந்த நிச்சயம் பண்ணணுமானால் எதுனால் இது எல்லாருக்கும் தெரியாத எது லகுவான பாதையோ அந்த பாதையில எது நல்ல பாதையோ அதுல போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாதா அதனால சொல்றாரு பக்தி முக்தி விதாயினி பகவதகா ஸ்ரீ ராமச்சந்திரே ராமச்சந்திரிடத்துல பக்தி பண்ணுங்கோ அதுவே நமக்கு மோட்சம் கொடுக்கும் ஞானம் தானே மோட்சம் கொடுக்க சித்தாந்தம் பண்ணிருக்கா வேதாந்திகள் ஆமா அந்த ஞானம் பக்தியினாலேயே நமக்கு சித்திச்சு விட பக்தியாம் இரண்டு பக்தியினால்தான் ஞானம் சித்திக்கமுன்னு பகவான் கீதையிலேயே சொல்லலையோ இல்லாத போனா இந்த மாயேங்கிற திற விலகவே விலகாது இந்த மாயங்கிற திற விலகாமனு என்னதான் கரெக்டு கரெக்ட் வேதாந்தமா கத்து அப்பதான் அகம்பாம ஹிருதயத்துல இருக்கத்தான்னு இருக்கும் அது விலகவே விலகாது அவரைதான் ஜாஸ்தி ஆட்டி வைக்கும்ங்க ஞானேஸ்வரர்ங்கிற பெரியவர் இந்த அகங்காரம்ங்கிறத பத்தி வர்ணிச்சுட்டே வர்றாரு ஞானேஸ்வரிங்கிற கீதா பாஷியத்துல அது பாமராளை கொஞ்சமா ஆட்டி வைக்கும் பண்டிதால ஜாஸ்தி ஆட்டி வைக்கும் ஜாஸ்தி ஆட்டி வைக்கும் முதல் அகங்காரம் இவாளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு தான் வந்து விடுறது என்ன தெரியும் அப்படிங்கிறதுனா முதல் அகங்காரம் வந்துடுறது அதுக்கு பரிகாரம் எங்க யாருக்காவது ஏதாவது தெரியும் நம்மளை விட தெரிஞ்சவள் அவா அப்படின்ட்டாலாவது அங்க போய் உட்கார்ந்துட்டு இப்படியும் அர்த்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கு தன்னை தானே பெரிய பண்டிதன் தீர்மானம் பண்ணிணுட்டா சபையில போய் உட்காரத்துக்கு அவளுக்கு புத்தி வராது மெரிட் குறைச்சல் வேற நினைச்சு நடுவா அதனால அவளுக்கு அது இமோஷனார்த்துக்கும் வழி இல்லை எல்லாத்தையும் காட்சியில நான் முழு மூடம் எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு யாரும் தீர்மானம் பண்ணி அவனுக்கு ஒரு கால சித்தத்துல ஏதாவது கிளர்ச்சி உண்டானா கூட அவனுக்கு அவங்ககிட்டயே சமாதானம் இருக்கு நம்மாலும் இதை புரிஞ்சு கொள்ள முடியவா பகவானே கத்தி நிறந்துப்போ அவன் என்ன வழி விட்டானோ விடட்ட அப்படின்னு ஒரு முடிவு இருக்கு ஒண்ணு சத்தியம் இல்லையா பகவான் கைவிடுவனா பகவான் அப்படி நம்பிட்டு அவனை கைவிடுவனா விவேகத்தோட கூடிய பக்தி மூடத்தனமான பக்தி இந்த ரெண்டுல விவேகத்தோட கூடிய பக்தியை காட்டிலும் மூடத்தனமான பக்திக்குதான் மதிப்பு பகவான் கொடுத்திருக்கிறான்னு நிறைய சரித்திரம் நேற்று கூட கண்ணப்பனார் அப்படி கொஞ்சம் காட்டிலையோ மூடத்தனமான பக்திக்கு அவரே பிரமாணம் ஏனால் செருப்பு காலால உதச்சி வாய்நாள எச்சத்தந்திர தலையில கொட்டி மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணினார் சிவபெருமானுக்கு பக்தி கிம் நகரோதி அப்படிங்கிறார் பக்தி என்ன பண்ணாது அந்த மூடத்தனமான பக்திக்கு ஈஸ்வரன் அங்கு பிரத்யமானானே தவிர நமோ பகவதே ருத்ராஜா நமஸ்தே ருத்ர என்று ஒருத்தர் விவேகத்தோட அபிஷேகம் பண்றார் ஜென்மஜன்மமா பண்ணிட்டு இருக்கார் வம்ச வம்சமா பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு பிரத்யட்சமாகல ஒரு விளையாட்டா சொல்றது அர்ச்சகால கண்டாலே பெருமாளுக்கு பயம்னு பிரத்யட்சம் ஆகல இந்த மூடத்தனமான பக்தி அவனுக்கு பிரத்யட்சம் ஆயிடுது நீங்க விஷ்ணு கதையில பாருங்கோ சிவ கதையில பாருங்கோ மூடத்தனமான பக்திக்கு நல்ல மதிப்பு காரணம் என்ன கெட்டியா பிடிச்சிடுவான் அப்படின்னு தெரியும் கெட்டியா பிடிச்சிருவான் நமக்கு அதுதான் கதி அப்படின்னு பிடிச்சிருவான் விசாரணை இல்ல அவனக்கு மற்றவர்களுக்கு சரியா அது சரியா அப்படி போகலாமா அப்படி போகலாமா அவர் சொன்னாரு பாதையின் நிச்சயமாகல குருவும் நிச்சயமாகல ஈஸ்வரன் கூட நிச்சயமாகலாம் ஈஸ்வரனை அவருடக்க பத்தியம் இல்லாமா இவர்ட்டக்க பத்தியம் இல்லாமா அதனால போற இடத்த பத்தியும் நிச்சயமாகல இவர் சரியா அவரு சரியா குருவும் நிச்சயமாகல இந்த பாதை சரியா அந்த பாதை சரியா பாதையும் நிச்சயமாகல அப்போ சம்சயாத்மா வினசதி ஒரு பாதையில நிச்சயமா போ திடச்சித்தமா ஒரு பாதையில போ மூடத்தனமா போனா கூட இதுதான் பலன் இல்ல மூடனான குருவை நம்பிட்டேன்னு வச்சுக்கோ அவனுக்கு என்ன கதையோ அந்த கதி உனக்கு அவன் எங்க இருக்க போறானோ அவனோட இருக்க போற குருவ உண்மையான பக்தி அப்படி இருந்துட்டுதானா அவன் என்னிடத்துல இருக்கானோ அவன்கிட்ட இருக்க போறேன் ஆக பாதையில் அவன் தீவிரமா போகோ அப்படிங்கறதான் விவசாயாத்மிகா புத்திக்கு ஏகேக குருணந்தனா பகுசாக புத்தையோ அத்தியவசாயினான் அதனால அலைஞ்சும் கிடக்கும் அவனுடைய புத்தி லௌகத்திலையும் அலையும் பாரமார்த்திகத்திலையும் அலையும் லௌகிகத்திலையும் ஒரே பாதையில போக மாட்டான் அங்க ஒரு பில்டிங் ஆரம்பிப்பான் பாதியில விட்டு விடுவான் அங்க போய் கடை ஒண்ணு ஆரம்பிப்பான் அதையும் பாதியில் நிறுத்தி விடுவான் அங்க போய் ஒரு உத்தியோகம் பாப்பா திடீர்னு கோபம் வந்துடும் ராஜினாமா ஆகி கொடுப்பான் ஆகினாலே அவன் லௌகிகத்திலயும் அலசப்பட்டவன் பாரமார்த்திகத்திலையும் திடம் இருக்காது அப்ப லௌகிக லாபத்தையும் அவன் அடைய லௌகிகத்துக்கு கூட திட புத்தி வேண்டாமோ பாரமார்த்திகோ அத்தகைய கலசப்படாதே பகவத் உனக்கு என்னென்ன சௌக்கியங்கள் வேணுமோ இகலோக சௌக்கியங்கள்லாம் பிரபு செய்வா காமதுவத்யுத் சுகாத எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய பிரபு முதல் முதல் ஒரு அச்சேதனம் சேத்தனால வாழ வைக்கிறான் கேட்டான் ஒரு அச்சேத்தனம் காலக்கவ் இருந்த மர பாதுகை பகவான் தினம் தர்பாருக்கு வருகிறான் ஆத்துல இருந்து அந்த பாதுகையை போட்டு கொண்டு வருவர் அந்த பாதுகையை போட்டு நாங்க ஏன்னு வரும்பொழுதும் தர்பாருக்குள்ள பிரவேசிக்கம்பொழுது தசர தருப்பார் வசிஷ்டர் இருப்பார் எல்லாரும் சபையில உட்காந்துருவார் அந்த பாதுகையை போட்டு போறது சம்பிரதாயம் இல்லை நம்ம திருவடியிலே கவியின் வாசல்ல கயச்சு உள்ள வருவார் அப்படி வரும்பொழுதெல்லாம் ராமச்சந்திர பிரபுவுக்கு நீ உள்ள வரத்துக்கு இல்லையப்பா உன்னை வாசலையும் உட்கார வச்சிட்டு வரவேண்டிருக்க உன்னை வர விடமாட்டாளே அப்படின்னு ஒரு கருணை அந்த பாதுகையை பார்த்து வருமா அந்த கருணை என்ன பண்ணி அந்த பாதுகையே அந்த சிங்காசனத்துல உட்காரும்படியாகும் எல்லாரும் அவர் ஆசிரிக்கபடியாவோ அவருக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு அந்த பாதுகைக்கு சாமரம் போட்டண்டு அது கூட பிடிச்சிண்டு சவால சத்ரம் தாரயாமா சசசயம் சாசனம் பாதுகாப்பாம் எவ்யது என்று அந்த பாதுகைக்கே ஒரு ராஜ்யம் கிடைக்க முடியாது ஆயிடுச்சவர்த்தேல ஒரு அச்சேதனமான ஒரு பொருளுக்கு அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்த பிரபு கருணையினாலே அதே மாதிரி அந்தண்ட சுக்ரியும் எங்கயோ ஒரு மல கொகையில உட்கார்ந்து கொண்டு நமக்கும் ஒரு கதி உண்டான அவனுக்கு ஹோப்பு இல்லை அனுமானிச்சு கூட பார்க்க முடியல அவன் வாழ்க்கையில இன்னு மட்டும் ஜீவிச்சுருக்கிறோம் இப்படியே ஏதோ லைஃப் ஓடினா சரின்னு தலையை சுரஞ்சுன்னு உட்காந்துருந்தவன கிருஷ்கிந்தாதிபதியா பண்ணி அவனுக்கு அனுகூலமான பத்தனை குழந்தைகள் எல்லாத்தையும் கொடுத்து தன்னுடைய சிநேகிதனாக பக்கத்துல உட்கார வச்சிருந்து இப்படி ஒரு குரங்க தன்னுடைய சிநேகிதனா பண்ணின்றது உண்டோங்கிறார் ஆதிசங்கரர் அசுக்ரீவமித்ரேகி அகௌதண்டி அச்சண்ட பிரதாபைஹி அலங்கேச காலைஹி அராமாபிதேயை அலம் தெய்வத்தை அசீதா சமேதேஹி என்று ராமசந்திர பிரபு ஸ்தோத்ரம் ஒன்றார் அப்ப அசுக்ரீவமித் திரகிங்கிறார் சுக்ரீவன போய் சிநேகம் பண்ணின்றானே எப்பேற்பட்ட கல்ப அப்படிங்கிற ஏன் பெரிய ஆள் தானே பெரிய ஆள் தான் ஆயிரம் சந்தேகம் ராமரிடத்திலேயே ஒரு மனுஷன் தன்னிடத்துல சந்தேகப்படுறவங்க கிட்ட பிரியமா இருப்பனோ சதிபதிகளுக்குள்ளேயே பரஸ்பர சந்தேகமா இருந்தா சௌக்கியமா இருக்க முடியுமோக்குள்ளேகிதான் சந்தேகமா எத்தனை நாளைக்கு பழகிறது பழகினா நிசந்தேகமா பழக வேண்டாமோ ராமச்சந்திர பிரபு பிரத்யமான கோதண்டபன எழு வந்திருக்கும் பொழுதே சந்தேகப்படுவார் அவரை பார்க்கும் போதே சந்தேகப்படுறான் நம்மள அடிக்க வந்திருக்கிற ஒண்ணு வந்து ஹனுமான அழைச்சு வரும்போதே சந்தேகப்படுறான் ஓடி போடுவானு அக்னி சாட்சியா அவனே அக்னி சாட்சி அக்னி சாட்சியா பண்ணி வச்சுகம் பண்ணி வச்ச பிறகு நான் உனக்கு வாலிய வதம் பண்ணி உன கிஷ்கிண்டிய பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படிங்கும் போதே சந்தேகப்படுறான் முடியுமா நிறைய புஷ்பங்களை எடுத்து திருவடியில அர்ச்சிக்க வேண்டிய அவன் திருவடியில துந்துபிங்கிற அசுரனுடைய எலும்பு கூடு இருக்கு அந்த எலும்பு கூட தொடும்படி அதை தள்ளும்படியா சொல்றான் அசுத்தமான அபவித்திரமான எலும்பு கூடையும் அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக தட்டி எறிகிறான் அப்பவும் சந்தேகம் தெரியல சால விர்கட்சத்தை தொலை போடும்படியா சொல்றான் யாராவது ஒரு தச்சரை கோட்டு செய்யறதே ஒரு சாலவரிஷத்தை ஏழு சால விர்கட்சத்தை தொலை போட்டு காட்டுறா இவனும் ஏன் பரிசிரமப்படுறார் ராமர் அவனுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை வரும்படியா செய்யணும் இவனோ அவனோ நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் போறான் அவனை நம்பிக்கை வரும்படியா செய்யணும் செய்யணுங்கிறதா இங்க ஆசிரியர் அதனாலதான் சொல்றாரு அசுக்ரீவம் இத்திரை திடமா நம்பினால் நான் திடமா ரேன் அப்படிங்கற பிடிவான்தே தான் தசையிலோ பஜா மோ கொஞ்சமா நம்பினா கொஞ்சமா அவங்க கிட்ட நான் பழகிறேன் திடமா நம்பினா திடமா பழகிறேன் எது மாதிரி பத்தி பண்றானோ அது மாதிரி கருணை பண்றேன் அப்படிங்கறது போய் யாரோ அவநம்பிக்கைப்படுறானோ அவங்க கிட்ட போய் விசேஷ கருணை அவநம்பிக்கப்படுறவங்க கிட்ட போய் விசேஷ கருணை பண்ணி அவங்கிட்ட சேர்த்துண்டா அவனுக்கு போய் நம்பிக்கை திடம் இல்லை இதற்கோ கருணை திடமா இருக்கு அந்த திடமான கருணையை அவங்கிட்ட காட்டினுதான் ஆச்சரியம் அதனால ஹனுமானுடைய மித்திரன் அப்படின்னு சொன்னாமே சுக்ரீவனுடைய மித்திரன் ஹனுமான பத்தி ஹனுமான் திடமான ஹனுமான் திடமான் அப்படின்னு அவிடமான கருணையை செய்யம் இல்லை மந்தமான நம்பிக்கையுடைய அவங்கிட்ட நம்பிக்கையை வளர்க்கும்படியா செய்து அந்த நம்பிக்கையை திடப்படுத்தி அவங்க கிட்ட கருணை பண்ணுதான் அசுக்ரீவ வித்ரைகி அந்த சுக்ரீவனுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுத்தார் ஓடி வந்த ராட்சசன் விபீஷணம் வந்து விழறார் அந்த விபீஷணமே சேர்த்து கொள்ள கூடாது என்று எல்லாரும் தடுக்கிறார் கால தேசங்களை சொல்றார் ஜாதியை சொல்றார் ராட்சச ஜாதி அவன் மூர்க்கன் சேர்த்துக் கொள்ள கூடாதுங்கிறார் சரியான காலத்திலே சரியான தேசத்துல வல்ல சேர்த்து கொள்ள கூடாதுன்னு எல்லாத்தையும் தள்ளினான் தத்த வசியாபயம்மையா இந்த விபீஷணனு இருக்கு அவையம் கொடுத்தாச்ச கூப்பிடு அவனை அப்படிங்கிறான் இப்படி விபீஷணன ஆழ வச்சார் வாஸ்தவமா ராமன வதம் பண்ணியாச்சுன்னா லங்காபுரி ராஜ்யம் ராமரை சேர்ந்ததுதான் லங்காபுரி ராஜ்யம் ராமருடையது லங்காபுரி ராஜ்யத்தினுடைய சௌபாகியம் எவ்வளவு இருக்குதுனால் குபேர சம்பத்து குபேரனுடைய கஜானா லங்காபுரியில இருக்கு இந்திரனுடைய சம்பத்து லங்கா புரியல இருக்கு சரி பாதி விபீஷணம் கொடுத்து விட்டு பாதி ஊருக்கு எடுத்துருப்போம் வெளியூர் கோ ஒரு சம்பாத்தியமாவது இருக்கட்டும் பதினாலு வருஷம் காட்டுல அலைஞ்சதுக்கு ஒரு சம்பாத்தியமாவது இருக்கட்டும் அதனால கொண்டு போவோம் விபீஷனா பாதி குபேர சம்பத்துல பாதி உங்க கவனிச்சக்கோ பாதி அயோத்திகானது புஷ்ப கிராமத்துலதான் இடம் நிறைய இருக்கு பாதி அயோத்தியை எடுத்துருவோம் பட்டாபுரை செலவுக்காவது ஆகட்டும் எடு நினைச்சுட்டாரா அவன் சொல்றான் ஸ்நானம் நல்ல வேஷ்டி கட்டிட்டு போகலாம் கொஞ்சம் சாப்பிட்டு நமே ஸ்நானம் இதே ஜடையோட இதே மர உரியோடு அவன பட்டாபிஷேகம் அப்படியே கொடுத்து விட்டு வேறு கையோட அப்டியோ ஒருவேளை சாப்பிடாம போறார் ஒருவேளை ஒரு லட்டு சாப்பிடாம போறார் சந்தோஷமா போறார் ஏன்னாப்பா அதுவே எனக்கு போறோம் என்ன சந்தோஷமா போறார் அப்படி காமதுகாங்கிரி பத்ம யுகலம் சேவத்த மத்ய்சுகா க்ஷமார்க்கணும்னா அந்த பிரபுவா ஆசையுங்கோ அவர் நம் தன் சுகத்து கூட லட்சியம் என்ன பக்த சௌக்கியத்தை பக்தர்களான தன் அண்டவர்கள் எல்லாரையும் சௌக்கியமா வைக்கக்கூடியவர் அப்படின்னு அப்பீர்ப்பட்ட ஒரு பிரபு ஆனா சௌக்கியமா எல்லா பக்தர்களையும் வைக்க போறாரு சொல்றே பத்ராஜன ராமதாஸ் ஜெயில கஷ்டப்பட்டாரே இந்த பக்தனா அவ்வளவு கஷ்டப்படுத்தினாரே எல்லாரும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சபாதனம் பொதுவா பூர்வகர்மா அப்படின்னு சொல்லிவிடுவார் அது சமாதானமாகாது மகாபுருஷால் விஷயத்துல சாதாரண ஜனங்கள் விஷயத்துல பூர்வகரமானு சொல்லிவிடலாம் அவதார புருஷால் விஷயத்துல பூர்வகரமானு சொல்லக்கூடாது ஆழ்வார்கள் ஒரு கஷ்டம் வந்துதானா ஏன் அழுவார் நம்மாழ்வார் பூர்வகர்மா என்று சொல்லலாமோ மகாபுருஷர்களால் லோகத்துக்கு வழிகாட்டியா வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துதானா அது பூர்வகரமானு பெயர் இல்லை அவர்களுடைய சரித்திரத்தில் வரக்கூடிய முரட்டுத்தனம் காம கோபங்கள் கூட யதார்த்தம் இல்லை அது காரணம் கேட்டு என்னன்னால் அவர்கள் லோகத்துக்கு வழிகாட்டியா வந்திருக்கிறவர்கள் மாயையில சிக்கினவர்கள் அல்ல ஆனா பகவான் அவர்களை அவர்களுடைய மகிமிய உலகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி சில லீலைகளை செய்ய அதுக்கு அவர் தயாரா இருக்கு பெயர் பெற்ற ஒரு பக்தியோட கூட இருக்கு மந்தமான பக்தியுடைய வாழ்க்கை பகவான் செய்ய வரமாட்டான் திடமான பக்தியுடைய போய் அது லீலைகளை செய்யறான் இந்த லீலைகளை செய்யும் பொழுது அவர்கள் தாங்கும் குழந்தைய கிச்சடி சாமூற்றாள் தாயார் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு தானே கிச்சக்கு சா மூட்டம் கிச்சக்கு சாமூட்டுவாளா ஏது நோஞ்சையா உயிருக்கு சின்ன குழந்தையா படைச்சிருக்கோ பிறந்த குழந்தை அளவுக்கு தேடினு கிச்சடி சா மூட்டுவாளா அந்த குழந்தையுடைய சக்தி தெரியாதா தாயாருக்கு அது போல லோகத்தில் உள்ள பக்தாளுடைய ஒரு பக்தி பகவானுக்கு தெரியும் இவாளுக்கு நம்முடைய லீல தாங்கும் அவளுக்கு நம்முடைய லீல தாங்காது அப்படின்னு தெரியும் பிரகலாதன் கிட்டையோ அல்லது பத்ராஜல ராமதாசர் கிட்டையோ மீராபாய் கட்டையோ பகவான் லீலைகளை பண்ணினான் அவளுக்கு தாங்க மலையிலே உருட்டினாலும் விஷம் கொடுத்தாலும் நெருப்பில போட்டாலும் நாராயணான் போனா சரி மன்றை உடச்சுடுவேன் அப்படின்னு விட்டாலேயே இருக்கிற பக்தி போயிடும் இங்க ஆனால பக்திக்கு கொஞ்சம் விரோதம் இருந்து விட்டதுனாலேயே பக்தி கருகி போயிடும் அப்படின்னு அப்போ பகவான் ஜாக்கிரையார் அதுக்கு அனுகூலம் பண்ணி அந்த பக்திய வளர்க்கிறதுக்கு என்ன வழி அது பண்ணணுமே தவிர அவங்கட்டுக்கு போய் வம்பு வச்சுக்க மாட்டேன் யாரிடத்துல வந்து பக்தியானது நல்ல திருடமாக பகவானு காட்சி பக்தனு காட்சுன்னு நிற்கிறதோ அவங்க இது மாதிரி திருவிளையாடல் செய்ய அதுக்கு காரணம் பகவானுக்கு என்ன நோக்கம் அந்த பக்தனுடைய மகிமே உலகம்பூரா வரணும் அப்படி ஒரு பக்தன் தந்தான் என உலகம் தெரியணும் இந்த பக்தனுக்கு என்ன திற பெருமைன்னா நான் கஷ்டப்பட்டாலும் பகவான் நான் ஜெயில இருந்தாலும் பகவான் பிரகடனமாகும் நான் நெருப்பில் விழுந்தாலும் என்ன ஹிரணிகசிவு தல வெட்டினாலும் பகவான் பிரகடனமாகும் பகவான் மகிமையை வெளிப்படுத்தணும் பக்தனுடைய சங்கல்பம் பக்தனுடைய மகிமையை உலகம் உடலும் வெளிப்படுத்தணும்னு பகவானுடைய சங்கல் அது மாதிரி பகவான் அது அப்படி சேரும் பொழுதுதான் இது கதைகள் சம்பளிக்கிறதே தவிர லோக இங்கே ஒரு முக்கியத்துவம் இல்லை லோக சாதாரண பக்தர்களுக்கு எதாவது ஒரு கஷ்டம் வந்துதானா அதை பூர்வ கர்மம்னு சொல்லலாம் அதுறாரு நாமடித கர்ம பலவந்தவாதரே நீமாடுவதேனோ ரங்காக என்று தாசரையே சொல்றேன் என் கர்மா அப்படி இருக்கும் பொழுது கிருபாணும் நீ என்ன செய்வே அப்படின்னே அவர் சொல்றார் இது பக்தால் ஏற்றுருட்டு போறா இது சாதாரண அம்மர் ஆனால் என்ன கர்மா அவனுடைய காரணம் காரணம் இல்லைங்க அந்த பக்தனுடைய மகிமையை பிரகடனம் பண்றதுக்குதான் அந்த பக்தாளுடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் அப்போ எந்த பக்தா சரித்திரங்கள் எடுத்ததோ அந்த வாழ்க்கையில அவ கஷ்டப்பட்டான் இருக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அவளை கேட்டா சொல்லுவா எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லைன்னா சொல்லுவா பகவான் தான் என்ன ரசிக்கிறானே பார்க்கிறவாளுக்கு கஷ்டப்பட்ட ஆப்பில சுகம் என்னன்னா நமக்கு ஒரு பத்து மங்களா இருக்கணும் கார் இருக்கணும் அனுகூலமான சுந்தரியான பத்தி இருக்கணும் பத்து குழந்தைகள் இருக்கணும் பெருமையோட இருக்கணும் கிருப்பை பண்ணியிருக்கா இவாளுடைய கிருபைக்கு ஒரு லிமிட் இதோட ஒரு பாடல் அமைச்சு இதான் கிருபைன்னு இவன் நினைச்சிருந்திருக்கா ராவணனுக்கு கூட அந்த கிருப இருந்ததே ராவனுக்கு நான் கும்பகர்ணன் தம்பியை கொடுத்திருந்தான் பேர் குபேர சம்பத்த கொடுத்திருந்தான் லங்காவுடைய அப்போ ராவணனுக்கு கிருபை பண்ணினான்றத ஒத்து புனோயுமா அப்போ அந்த கிருப்பையோட அந்த கிருபையை பார்க்க கூடாது அதுக்கு மேல ஏதோ ஒரு கிருபையே பக்தர்கள் பார்க்கலாம் அந்த பக்தர்கள் அந்த கிருபிக்கு குறைச்சலேயே நினைக்கிறது இல்லை தன் வாழ்க்கையில எத்தகைய ஒரு கஷ்டம் வந்தாலும் எத்தகைய ஒரு விபத்து வந்தாலும் சமாளிக்க கூடிய வாழ் அத அந்த பக்தியாகிய ஒரு பெரிய பயிர் செய்யறாலே அதுக்கு அவளுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் வருதோ அதையே வெட்டி எருவா போட்டு எருவா போட்டு உரமா போட்டு பக்தியை கலப்புறா அதை ரசிக்கிறான் இவ்வளவு இடஞ்சல் அவனுக்கு கொடுக்கணும் அவளவுக்கும் பிரபோ உன்னுடைய கிருபை அப்படிங்கிறானே தவிர அத வந்து சமாளிக்கிறானே தவிர பகவான் அந்த பின்வாங்கலையே அந்த பக்தர் அத்தகைய பக்தர்களுடைய உருக்கம் அந்த பக்தர்களுடைய திருடம் சௌக்கியமா இருக்கிற காலத்திலே கஷ்ட காலத்திலையும் ஆசிரியம் மகத்தான தியாகத்தை பண்ண வரும் பொழுது அயோத்தியா சாம்ராஜ்யத்தையே தியாகம் பண்ண வரும் பொழுது சத்தியம் அப்படின்ட்டு இருந்தார் லாபத்துல சத்தியத்துல யார் இருக்க மாட்டா ஒரு பெரிய மகத்தான லாபம் வரப்போது அப்படின்னு சொன்னார் யோ சத்தியத்துல இல்ல ராஜ்ஜியத்தை கொடுன்னு தசத்தை சொல்லியிருக்காரு கொடு அப்படின்னு கேட்டு மாத்திர முடியாதானா இந்த கதைய அப்படின்னு பரதம் நிற்கிறான் ராமாயணம் மாத்தி பரதாயணம்னு போட்டு இப்படி வர சொல்லி கதை இப்படி மாத்திர முடியாதான்னு நாய் கூட ரசிக்காது ஏனால் ராஜ்யத்தை குடுங்கிறதுக்கு சத்தியத்தை உபயோகப்படுத்தின்றான்னா அதான் எல்லாரும் செஞ்சுட்டு ராஜ்யத்தை தியாகம் சத்தியத்தை தலையில கொண்டான்னா ராமாயணம் ஒன்றிடான் ராஜ்யத்தை தியாகம் பண்றதுக்கு அப்ப சத்தியத்துல ராமனுக்கு இருந்த பக்தி கஷ்டத்திலையும் சத்தியத்தை அங்கீகரிக்கிறார் தர்மத்தை அங்கீகரிக்கிறார் அதுபோல கஷ்டத்திலையும் பக்தியை அங்கீகரிக்கணும் அப்புறம் அவனுக்கு பகவான் வீட்டுல திருடம் கஷ்டத்திலையும் சத்தியத்தை அங்கீகரிச்சான்னா சத்தியத்துல உள்ள ஒரு திருடம் அது தர்ம விஷயம் இது பக்தி விஷயம் ஆக நாம் எப்போ தளர்ச்சி அறிஞ்சு விடுறோம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் சின்ன கஷ்டம் கூட பகவானை வெறுத்து விடுறான் பகவான் இருக்கானா இருந்தா கஷ்டப்படுவேனா காப்பாத்தது மாதிரி பட்டென்று ஒரு அதைரிய வந்து எப்படி இருப்பான்னு கொஞ்சமாவது தெரிய வேண்டாமா அகத்தான் ஆரம்பிக்கிறேன் அஸ்தி பத்ராச்சலம் நாம கோதாவரியா சுபே ரம்யம் கேத்திரம் மகா புண்ணியம் வைஷ்ணவானந்த வர்தன பூகும் ம்ந்திர பிரதேசத்துல இருக்கு சமீபத்துல கோல் கொண்டா அப்படிங்கிற ஒரு ஊர் அங்க கோபண்ணகாரு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு வைஷ்ணவ பிராமணர் இருக்கிறார் அவரதான் ராமதாசர் ராமதாசன் எல்லாருன்னு சொல்லுவார் பெரிய குடும்பம் அவருடைய தகப்பனார் திவானா இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் இப்பொழுதும் ஹைதராபாத் அப்ப கும்பெனி ராஜ்யம் நடந்து காலம் அப்போ தானி ஷா அப்படிங்கிற ஒருவர் இருந்தார் முஸ்லீம் ராஜாவ மந்திரியா இருந்தார் கோபனகாரனுடைய தகப்பனார் அவர் ஓய்வு பெற்ற பிறகு ஏராளமான சொத்து இருந்தது அவருக்கு பிள்ளைய செல்ல பிள்ளையாக வளர்த்து விட்டார் ஒரு காரியஸ்தர் போட்டிருந்தார் அவரே எல்லாத்தையும் கவனிச்சுப்பார் இந்த பிள்ளை எப்பொழுதும் ராமபக்தியிலேயே வாழ்க்கையை நடத்த நடத்தினார் சுந்தரிவாய்ங்கிற ஒரு கண்ணிகையை பார்த்து இவருக்கு விவாகம் பண்ணி வைச்சார் காலாந்திரத்திலே தகப்பனார் ராமச்சரணத்தை அடைஞ்சுட்டார் தாயாரும் ராமச்சரணத்தை அடைஞ்சதும் இவர்கள் இந்த இளம் தம்பதிகள் எப்பொழுதும் ராமபக்தியிலேயே வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை ராகவன் அப்படின்னு இந்த குழந்தைக்கு பெயர் வச்சார் கோபண்ணகாரு சுந்தரிவாய் ராகவன் இந்த மூணு பேர் தான் இந்த குடும்பம் நினைச்சுக்க வேண்டாம் பக்த குடும்பம் அப்படின்னு விட்டாலேயே வரவாளும் போறவாளம் அதிகம் அதனால நிறைய அதிதிகள் வருவா அதிதிகள்லாம் சாதுக்களா இருப்பா வந்தால் நிறைய சாதுக்கள் வருவா கொஞ்ச நாள் தங்குவா ராமாயணம் படிப்பா சில பேர் பாகவதம் படிப்பா சில பேர் ராம சங்கீர்த்தனம் பண்ணுவா அப்படி சாதுக்கள் வந்தண்டும் போயண்டும் இருப்பதனால பெரிய குடும்பமாவே இருக்கு அவ்வளவுக்கும் சொத்து இருக்கு சொத்து நிர்வாகம் பண்ணக்கூடியவா இருக்கா இவ்வளவுமாக இருக்கு வருஷந்தோறும் ராமநமி உற்சவம் விசேஷமாக பத்து நாள் ஸ்ரீராமன உற்சவம் பண்ணினா அயோத்தியில கூட தசரதர் கூட அப்படி பண்ணிருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு அப்படி ஒரு ஸ்ரீராமன உற்சவம் எல்லாம் சொந்த பணத்தாலேயே பண்ணுவார் காரணம் வசூல் பண்ண மாட்டார் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அவருக்கு அபேப்டர் சொத்து உடையவர் அதனால பெரிய உற்சவம் பத்து நாள் பண்ணுவார் அவளு விமரிசையா பண்ணுவார் பரம பாகவதா இருக்கிறார் கால கஜ்ஜ கட்டிக்கொண்டு கையில வீணை எடுத்துக்கொண்டு நர்த்தனம் ஆடிக்கொண்டு சங்கீர்த்தனம் பண்ணுவார் பிரதேச பாஷையில தானே எல்லா பக்தாலும் பாடியிருக்கா சமஸ்கிருத பாஷ தெரிஞ்சும் கூட அது போல அவருக்கு பிரதேசம் தெலுங்கு பிரதேசமா இருப்பதனாலே தெலுங்கு கீர்த்தனங்கள் நிறைய பாடியிருக்கார் பாகவத தர்மத்திலேயே பிரசாரம் பண்ணி கொண்டு வந்ததுனாலே அவள் நாம சங்கீர்த்தனத்தையே பிரதானமாக எடுத்து சொல்ற அவருக்கு இருந்த நாம ருச்சிய அவரே சொல்றார்கோ ராம நீ நாமம் மீ நாமம் எந்த ருச்சிராக ஓ ராமனி நாமம் ஏ மதுரச மூல கண்டே ததிகிருத கல ததிகிருத மூல கண்டே நதி நாமம் ஏ மீரு ராதா பெரிய இடத்துல எல்லாம் போட்டுன்னு சாப்பிட்டுருப்பாரு பட்டு ஷர்ட போட்டுக்கலாம் ஜட்டு போட்டுக்கலாம் எங்கேயாவது பொழுதுபோக்கு சீட்டாட போகலாம் குதிரை பந்தயத்துக்கு போகலாம் நினைச்சால் காசி வீட்டுக்கும் போகலாம் அந்த பாதையில இருந்து அவர் எப்படியோ சுரட்சிதமா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தக்குள்ள அப்படி போனா போயிருக்கலாம் அது மாதிரி சங்கம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் அப்படி திரும்பல அவருடைய வாழ்க்கை ஆனா வீட்டுல உள்ள வீட்டுல உள்ள சௌக்கியத்தையாக அனுபவிக்கலாம் அவருடைய சௌக்கியம் எல்லாம் ரெண்டே அக்ஷரத்துல முடிஞ்சு போச்சு ராமா எல்லா சௌக்கியமும் அடங்கி அதனால அவர் சொல்றார் தயிர் நிறைய போட்டு கொண்டு சாப்பிடலாம் நெய் போட்டு கொண்டு சாப்பிடலாம் எவ்வளவோ மதுரசங்கள் சாப்பிடலாம் எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக உன்னுடைய நாமம் இருக்கேன் எதுவும் எனக்கு தேவை இல்லையே கருப்பஞ்சவோ பானங்களை இப்ப ஏற்பட்டு விடுத்தவரெல்லாம் ராமதாஸ் காலத்துல இல்ல போல இருக்கு அதனால அதெல்லாத்தையும் சொல்லலை கீர்த்தனத்துல எதவனாலும் சாப்பிடு எல்லாத்தையும் நாட்டிலும் மேல இல்லவோ பகவான் நாமத்தினுடைய ருச்சி இருக்கு நாமருச்சி தெரிஞ்சவனையும் சொல்றார் அஞ்சனா தனையதளமுமநாமத்துடைய கண்டவர் ஆஞ்சநேயர் தியானத்துல சொல்றோம் எத்தகையத்துல ரகுநாத கீர்த்தனம் தத்தகத்துல கதமஸ்தகாஞ்சலேயும் அப்படின் ராமநாமத்துல பேர் பெற்ற ருச்சி கண்டவராச்சே ரஞ்சில்லு அப்படிங்கிறார் அப்படியே ரஞ்சிதமா இருக்க ராம அப்படின்னுட்டு அவர் கதை ரஞ்சிதமா இருக்கு கதை ஆனந்தகரமா இருக்கு மற்றொரு நாமருச்சி கண்டவரை சொல்றார் சதா சிவன் பார்வதி கூப்பிடும் பொழுதே பார்வதி அப்படின்னு கூப்பிட மாட்டாரா ராமான்னு என்ன அர்த்தம்னா ராமான்னா பொம்ம நாட்டின்னு அர்த்தம் பெண்ணின்னு அர்த்தம் ராமனா ராம்கட்டுமே பாரதி கூட்டாபிலேயே இருக்கும் தாரகமுங்கல சொன்னி ராமே மனோரமே சகசிரியம் அப்படிங்கிறார் அந்த சம்பவத்திலும் ராமேங்கிறார் ராமே ரமே அப்படிங்கிறார் ஸ்ரீராம ராம ராமேதி ராம ராம ராம ராமே என்று ரமி சென்றிருக்கிறேன் சிவோ ராம ராமேதி காசியாம் ததேகம் பரம் பிரம்ம தாரக ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் பஜேகம் ஆதிசங்கருடைய ஸ்லோக எப்பொழுதும் தாரக மந்திரத்திலே எப்பயற்ற நிஷ்டையோடு ஓடு இருக்கிறார் காசியிலேயே சிவபெருமான் கழுத செத்து போனாலும் நாய் செத்து போனாலும் கர்ண சொல்றதுக்கு புத்திரன் அவர்தான பந்துன்னா அப்படின்னா இருக்கணும் சாகர காலத்துல யார் உதவறானோ அவனே பந்துள்ளார் பட்டினத்து சுவாமிகள் என்ன அர்த்தம் ஒத்து உதவ மாட்டான்னு அர்த்தம் பாக்கி எல்லாத்துக்கும் உதவுறவா இருக்கு கடைசி சுவாசம் போகும் பொழுது உதரவன் சர்வேஸ்வரம் உத்தம்தான் வேற யாரும் உதவ மாட்டான் அப்போ உதவணும் அப்படின்னு சொன்னா அப்பொழுது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுமே அப்ப கொடுக்கிறது தாரக மந்திரம் தான் ராமநாமத்தை சொல்லிட்டால் தட்சணம் ஞானோதயம் உண்டாகி மோட்சம் உண்டாகி பரம்பிரம்ம தாரகம் ஆச்சஷ்டேன்னு உபனிஷ் சொல்றது அந்த உபகாரம்னா பெரிய உபகாரம் தாரக மந்திரத்துல உள்ள ருச்சினால ராமதாஸ் சுவாமிகள் அவர கோபண்ணகாரும் பெயர சொல்ல மாட்டா உத்தரம் எல்லாரும் ராமதாசர் வாழும் ராமதாசர் வாரு சொல்லுவார் அவளது பரமசிஸ்டராக அப்பேற்பட்ட மகாத்மாவாக லோகத்துல பக்தி மார்க்கத்தினுடைய பெருமையை லோகத்துக்கு காண்பிச்சுன்னு இருக்கு அப்பேற்பட்ட மகா பாகவத தர்மமே சீர்திருத்தவாதிகளுடைய தர்மம்தான் காரணம் என்ன முகாந்திர விஷயமான சனாதன தர்மம் எப்பொழுது புதுப்பிக்க வேண்டகோ அப்பொழுதுதான் பாகத தர்மம் தோடி எடுத்து எடுப்புல இப்ப சம தர்மம் சம தர்மம் சிலையா சமதர்மம் பாகத தர்மத்துலதான் பார்க்க முடியும் வேற எங்கயும் பார்க்க நீ சிவனடியால் பாருங்க வைஷ்ணவால்ல சமதர்மம்னா சிவனடியார்ல பார்த்தா திருநாளை போவார் அப்படின்ற நந்தனார கோவில்ல வச்சு உண்றான் சப் பிராமணால் பிராமணால் பூஜை பண்றா அப்படிலாம் வச்சுட்டா வைஷ்ணவால் திருப்பானாழ்வார கோவில்ல வச்சு கும்பிட்றா வைஷ்ணவால் பூஜை பண்றாப்ல உடுப்பில போனோம்னா கனகதாசருக்குன்னு வாசல் வச்சு எப்பே இருப்பிட்ட பிராமணம் தான் அந்த வழியா பார்த்துக்கா இந்த சீர்திருத்தம் பாகத தர்மத்துலதானே உண்டு பாகத தர்மம் அப்படி விசாலமாக கொடுக்கிறார் எல்லாரையும் அழைக்கிற எல்லா பக்தானையும் அழைக்கிறோம் எது எதை லோக தர்மம்னு ஒண்ணு வச்சுருக்கிறாரு லோகத்துல இருக்கிற வரையில லோகம் மாறும் தர்மம் மாறாது लोकसर भागव धर्मी रामदासमदास दिव्य नाम தாரகீராமநாம தியானமூசினு வேறு வேறு தெய்வதமுலனு வேறு கேடிகே மனசா ஸ்ரீராமுல திவ்ய வெவ்வேறு சாதனைகள் பணமான்னு அவசியம் இல்லை தாரக மந்திரத்தை சொல்லி என்று போரும் அப்படி என்கிறார் கோரமைய தபமுலனு கோர நேரிகே மனசாய வேறு சாதனங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவானே நாள் அதுவும் பண்ணட்டுமே நாள் பண்றப்பட்டா இவருக்கு வருத்தமா இருக்கு ஏனால் அசூயினால் இல்ல அவ கஷ்டப்படுறத பார்த்து அதனால அதுக்கு என்ன விசேஷம் கோரமை கரும்பு மாதிரி சுலபமான சாதனமா ராமதாசு சொல்ல வேண்டியிருக்க அங்க ஒருத்தர் சிறுசாசனம் போட்டுருக்கா அப்படிங்கும் பொழுது ராமதாஸ் போன்ற மனுஷ அழுகத பார்த்து ஏன் இப்படி கஷ்டப்படணும் தலகழுனாலும் ராமச்சந்திர பிரபு வருவனா ஜென்ம ஜென்மார் தலைகழ இப்படி கஷ்டப்படலாம் கோரமான தபசின் தலைகழுக்க அவர் தலையா அறுத்து ஹோமம் என்று நான் கோரமான தபசு எனது இப்படி பண்ணணும் ஆனால் பிரபு கிருபானு ஆச்சேன் இவை இது தேவையில்லை கோரமான தபசுகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு தன்னை சிரமப்படுத்திக்காத ஒரு மார்க்கம் மதுரமான மார்க்கம் பக்தி மார்க்கம்னு இவாளுடைய தீர்மானம் அவர் சொல்லத்தானே நான் சொல்றேன் கடிவான் சமப்படுத்திக்காத தெருவான் ஆனால் அவார் சமப்படுத்திக்காதேங்கிறது ஒரு பெரிய உபதேசமா பண்ணாலே அவார் என்ன என்ன உபகாரம் படுத்தியலா அது அவர் இவரை காட்டிலும் அவர் தாசர்வால் புரந்தரதாசர் சொல்றார் ஒரு நாள் கூட பட்டி கிடக்காதேங்கிறார் ஒருவேளை கூட பட்டி கிடக்காது ஏன்னா பட்னி கடந்து ஆனா நீ தெம்போட கிருஷ்ணனாம்னு சொல்ல முடியாது எது முக்கியம்னால் கிருஷ்ணனாம் தான் நமக்கு முக்கியம் மனுஜா பாகவத தர்மந்தவர வேறவன் சொல்லார் அன்னபானகளு தின்னு திருப்தவனாகி இஷ்டத்துக்கு சாப்பிடு சாப்பிட்டு தெம்பா உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணனாமனு சொல்லு சோனியா உட்கார்ந்து கொண்டு ஏண்டாம் ஏண்டாம் மரவர சொரங்க இறங்கிறது சாப்பிடல ஏண்டா சாப்பிடலை நீ உபவாசம் அப்படி உபவாசம் வேண்டியது இல்லை இந்த உபவாசத்துக்காக ஒன்னும் பகவான் சந்தோஷப்பட்டுட போறது இல்லை அதனால இந்த கடினமான விரதங்கள் வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் பாகவத தர்மம் பாகத சுகமான பாதை பகவானுடைய கிருபையா அவலம்பிச்சதா இருப்பாலே திருப்பி திருப்பி அவளாலே அதுவே சொல்றார் எனக்கு ஹோமநேம ஜப தப யாக்கே அப்படிங்கிறாரையே புரந்திரதாசர் நீ ஏப்பிடலாம் கஷ்டப்படுறேன் இவ்வளவுக்கு மூல கிருஷ்ணன் தான் தைரியதான் இவ்வளான் பேசிவிட்டான் கீதிலையும் பாகதத்திலையும் பேசுறான் பாகத்திலையும் பேசுறான் சாதி மாம் யோகா ந சாங்யம் தர்மகு நாக தபா பக்தி மமோர்ஜிதா நீ தலகு ஆயிரம் பண்ணு என்ன நான் கொடுத்துட மாட்டேன் இவ்வளதையும் பண்ணி விட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் விடுற கண்ணீர் விடாதா ஏனால் சரீரத்தை தண்டிக்கிறதுக்கு தபசுன்னு பெயர் மனசை உருக்கிறதுக்கு பக்தின்னு பெயர் சரீரத்தில் என்ன தண்டிச்சாலும் அது அசுர சவா ஆயிரம் தரம் முட்டிண்டாலும் அசுர சவா பகவான் வரவே மாட்டான் பகவான் என்னன்னு சொன்னான் இவ்வளவு பிடிவான உடையவன் இவ்வளவு முட்டிக்கிறவன் நல்லா முட்டிக்கட்டுமே இன்னும் எவ்வளவு முட்டிக்கிறான் பார்ப்போம் முட்டிக்கிறது தெம்பு இருக்கிறதா தானே முட்டிக்கலாம் என்று எவன் மனச அவனுடைய உருக்கத்தை பார்த்தா அப்ப பகவான் வந்தோர் மன உருக்கம் பக்திக்கு காரணம் கிருபாணுவான தெய்வம் அவனுடைய தியானம் ஒண்ணு போதுமானது வேறு வேறு தெய்வங்கள் இடத்துல அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம் நான் கங்கைக்கு போறேன் கோதாவரிக்கு போறேன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணி அப்படி பிரச்சனை பண்ணி அப்படி வந்துட போறேன் எல்லாம் பிரான் போடாது ஏன்னா கங்கை போனா அப்ப அப்படிதான் இருக்கும் இங்க வைகை எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த போயிட்டா கங்கை இருக்கும் வைகையில ஒரு நாள் ஸ்நானம் பண்றவனே தாபரண்டில ஸ்நானம் பண்ண போற இவன் என் துறைக்கு கங்கையும் அப்படித்தான் இருக்கும் போகும்பொழுது தீர்த்தங்களும் கலுஷித்தம் ஆயிடுச்சு தப்பு தகுதி ஸ்நானத்துடன் நன்னா இருந்ததுன்னா நாலு சாதுக்கள் கூட ஸ்நானம் பண்ண மாட்டான் அசத்துகள் ஸ்நானம் பண்ணோம் மனசுல நிம்மதி இருக்காரு அதனால எல்லாத்தையும் கவலைப்படாதேனா எதுடா பரம பவித்திரமான தீர்த்தம்னால் நம்ம கிரகத்துக்கு வந்தா அந்த அடியார்களுடைய பாத தீர்த்தத்தை காட்டல கங்கை ஒன்னும் பாகவதூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை நீ சில சில புரோஷிச்சிருந்தா அது கங்கையை விட வசத்திடாரு ஏதோ ஒரு யாகம் போப்பிரேடா அமிர்தம் கொடுப்பாளா அமிர்தம் கொடுப்பாளா அப்படி ஆசைப்பட்டு போகாதே அதை விட ஒரு அமிர்தங்க நான் சொல்றேன் அமிர்தான சித்த நேரம் பாகவதால் எதிர்ப்பேன் இல்ல அவ பேசுற அழக பாரு அந்த அவள் நாலு வார்த்தை பேசினாலும் அது அமிர்தம் பகவானை பத்தி அவள் நாலு வார்த்தை பேசுவார் நாலு வார்த்தை மதுரமா இருக்கு அமிர்தம் ஒரு பெரிய யாகம் இவ்வளவு கட்டு சவித்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி தனது பேருக்கு போச்சனாக கிளம்பி போயிருந்தா வீட்டு வாசல்ல வெயில் ஆகாரம் கிடைக்கும் என்ன காலத்துக்கு கிளம்பிட்டு இருக்க இந்த அதி அகாலத்துல பன்னெண்டு மணிக்கு பசியோட வந்தானே இவனுக்கு இவ்வளவு அன்னம் போட்டுட்டியானா நீ அஸ்வமேதன் பண்ணி வந்திருக்க சமமாச்சு இவனுக்கு இவ்வளவு அன்னம் போட்டு மனசா சமயத்துல அண்ணம் இவ்வளவு போடும் பசியோட வந்தவனுக்கு அதுவே யாகமம் அதுவே சகசிர போஜன் சமயத்துல இவ்வளவு அன்னம் போட்ட யாரா சந்தத மூமா ி சுவாமிராமதாசுடைய இத்தகைய லோகத்தை புரிஞ்சு கொண்டு லோகத்துக்கு ஏற்றதான விஷயங்கள் தெரிந்து கொண்டு அநேக கீர்த்தனங்கள் ராமதாஸ் சுவாமிகள் பாடியிருக்கார் கீர்த்தனத்திலேயே அவர் காணும் எப்பொழுதும் சத் சங்கம் எப்பொழுதும் கூட்டு ஸ்ரீராம உற்சவம் அதி விமர்சையா பண்ணுவரே நிறைய பாகவதெல்லாம் ராமச்சந்திர பிரபுனுடைய படம் வச்சுட்டு ராமர் இருக்கிறார் அந்த ராமருக்கு லட்சார்ச்சனம் நடக்கிறது ஒரு பக்கத்துல வேத பாராயணங்கள் நடக்கிறது ஒரு பக்கத்துல ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் நடக்கிறது நூற்றுக்கணக்கான பாகவதா இருந்திருக்கா அவெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றா பெரும்பாலும் ராமதாசருடைய கீர்த்தனங்களையே பாடுறா எல்லாரும் அனுபவிச்சு பாடி இருந்திருக்கா எல்லாருக்குமா பெரிய கொட்டகா போட்டுருக்கு வரவாழ் பிறவாளர்கள்லாம் அன்னதானம் நடக்கிறது கண்டுள்ளா காட்சியா இருக்கு இது அயோத்தியோ அல்லது மிதிலையோ எங்க நடக்கிறது தோன்றது பார்த்தா பொதுஜனங்களும் வந்து சேவிக்கிறா ஆனந்தமா இருக்கும் பரமானுகூலமான தர்மபத்தினி அவருக்கு இவ்வளவையும் கவனிக்கிறவள் அந்த அம்மா எல்லாத்தையும் கவனிப்பாள் அவ்வளவு பேர்களுக்கும் அன்னதானத்தை அவளே கவனிப்பாள் பேர்க்க ஏதோ நாலு ஆள் போட்டிருப்பா அவள் சமையல் பண்ணுவா இவள் எல்லாத்தையும் இருந்து கவனிப்பாள் சமையல் வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுக்க மாட்டா நாம சங்கீர்த்த அவளுக்கு ஆகர்ஷனா அங்க வந்து பார்த்தா அங்கேயே நின்று பொள் பஜனையில் நின்றுபாள் கை குழந்தை ராகவனையும் ஒரு வயசு என்ன ஆகலை இப்பதான் தத்த காக்கத்துக்கான நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அவனையும் பார்த்துக்கலாம் பார்த்தாங்க குழந்தையும் மார்த்துப்பள் வந்திருக்கிற பாகவதால் எல்லாருக்கும் சேவை பண்ணுவள் அவ்வளவுகளுக்கும் அன்னதானத்தையும் கவனிப்பள் சமையலரையும் பார்த்துக்கள் இவ்வளவு சக்கரமா சுழன்று எல்லாத்தையும் பார்த்து ஒரு பொறுப்பு ராமதாஸ் சுவாமிக்கு சொல்ல மாட்டான் சுதந்திரமா அவர் ராமபக்தியில ஈடுபடுறதுக்கு இவதான் அனுகூலம் அவள் இருக்கக்கூடிய அவர் அனுகூலமான பத்தினை அச்சு திக நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சு விட்டா இப்ப நாம இங்க தமிழ்நாட்டில் பண்ற பஜனை சம்பிரதாயமே ராமதாச காட்டின மார்க்கம் தான் அது திகிநாம சங்கீர்த்தனம் பால் கொடுத்துன்னு இருக்கா இப்பதான் சமையலாம் அலம்பி விட்டு இனிமேல் பஜனை முடிஞ்சுதானே பாகவதா சாப்பிட வரப்போறா சமையல் உடலாம் அலம்பி விட்டு விட்டு சமைச்சதெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து மூடி வச்சு விட்டு என நினைத்த ஒன்று குழந்தைய மடியில போட்டு கொண்டே பால் கொடுச்சா கொஞ்சம் பால் குடிச்சுக்கிறதுக்காக எழுப்பி இருந்தாள் ஆனா மறுபடியும் தூங்க பண்ணலாம் முதுக தட்டி கொண்டே மடியில போட்டு வந்தா முள்ள தூங்கி விட்டான் அங்க திவ்ய நாம ஆரம்பிச்சு விட்டா கிருஷ்ணா ராம கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ண கேசவோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா இந்த காதல வந்துதான் அங்க ஆகிருஷ்ணன் இந்த குழந்தைய அப்படியே கீழே விட்டால் மேல துணியை போத்து விட்டு வழக்கம் முழுக்குன்னு வச்சு விட்டு கதவை வெறுமனை சாத்தி விண்டு பக்கத்துக்கு கொட்டகா தானே பஜனைக்கு வந்துவிட்டு பந்தல் அடியில் நின்று கொண்டு பார்த்தா நூறு பாகவதாள் தீநாமம் பண்றா கோபண்ணகாரும் நடுப்புற தம்பூரா தோளில் சாத்தி கொண்டு பாடுறா அதை வாங்கி பாடுறா பாகவதாள் வைகுண்டத்தில் போனால் காட்சி கிடைக்கும் சாதுக்களை தரிசனம்ன்றதே பரம பாகியம் எட்டக நன்னு கொண்டு இதை ஒரு பாட்டாச்சு அடுத்த பாட்டு கமலா வல்லவ கோவில் இந்த பாட்டு முடிகிறேன்னு நின்றுதான் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோமே அவன்ட்டு பார்க்கலாம்னு கொஞ்சம் தண்ண திரும்புறாள் இப்படி திரும்பி போனதோ உடனே ஜானகீ ரமணா கல்யாண குண சஜனி பூணாகா இது ராமதாசரே பாடிய கீர்த்தனம் ராமச்சந்திர பிரபுவை பத்திய கீர்த்தனம் அப்ப அந்த அம்மாளுக்கு எப்படி இருக்கும் தன் பர்த்தாவே பாடின கீர்த்தனம் பாகவதெல்லாம் பாடுறா அந்த பாட்டு அப்படியே நின்றுட்டா கீர்த்தனத்தை சத்தியஸ்வரூப சத்தியஸ்வரூபமே காணி கீர்த்தனம் முடியல வரையில பத்ராச்சல நீ போய் ராகவனை பார்த்துட்டு வர தாய்ப்பாசங்கிற நகரில் இருக்கு இல்லையா அது அங்க அங்க இழுக்கிறது பிரேமபக்தி இங்க இழுக்கிறது குழந்தைய பார்க்கணும் அப்படின்ட்டு பட்டுணவர் திரும்புகிறாரு அடுத்த பாட்டு ஆரம்பிச்சுட்டா பாகவதா தீன தயாடோ தீன தயாடோ தேவ தயாடோ அப்படியே நின்னு இருக்கு கொஞ்ச நேரம் ஆயெடுத்து குழந்த ராகவன் இப்படி பிறண்டான் அம்மா மேல காலை கொட்டுறதுக்கு காலை எடுத்தான் பக்கத்துல அம்மா இல்லை பட்டனு எழுந்து உட்காந்துண்டான் அம்மா அம்மா வழக்க கூட அணைஞ்சு போயிடுத்து அம்மா அம்மா அம்மா அம்மா குழந்தை எழுந்துடா இப்படி தடவிண்டே செகுத்த தடவிண்டே உள்ள போறான் சமையல் அரைச்சு போயிட்டான் அங்கதான அம்மா இருக்கிற வழக்கம் அப்பதான் அலம்பி விட்டு ஈரமா இருக்க தர அப்படி கொண்டதும் குழந்தைக்கு வழிக்கு விட்டு வழிக்கு விட்டா கீழே ஆயிரம் பேருக்கு சமையல் கஞ்சி தொட்டி அப்படியே கொத்த கொத்த கொத்திருக்கு அந்த தொட்டில குழந்தை விழுந்து விடுச்சு வெந்து போயிடுச்சு உடம்பு நன்னா வெந்து போயிடுச்சு குழந்தை போயிடு கீர்த்தனை முடிஞ்சதும் அந்த அம்மா அங்கிருந்து வரா அந்த இருட்டா பற்றுன்னு இருட்டாக்கேன்னு தீபத்தை ஏத்தினா துணிதான் கிடக்க குழந்தைய காணும் குழந்தைய காணுமே ராகவா ராகவா ராகவா எங்க போயிட்டே ராகவா என்று ஓடி நாள் சமையல் அறையில வழிக்கு விட்டு செருக்கு கண்ணுக்கு தெரியறது குழந்தை முதற்கிறான் குழந்தைய எடுத்தாலும் கேபி என்று அழுக வந்தது அடுத்த அவையே புக்கிட்டா ஏன்னா அந்த ஆனந்தத்துக்கு நாம் இடைஞ்சல் பண்ணக்கூடாது அது என்னதான் அவருடைய மனசு அங்க பாகவதால் என்ன ஒரு பஜனானந்தம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பஜனானந்தத்துக்கு நான் அடிச்சுடா அழுறினோம்னா பஜனை நன்புணும் அவள் ராம சேவையை முடிச்சன்னு வரட்டும் என்ன நினைச்ச இந்த குழந்தைய ஒரு சாக்குல சுத்தி ஒரு ஓரமாக சொட்டு அப்படியே ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் அப்படின்னு உட்கொண்டிருக்கா இந்த அம்மா இங்க பஜனை நடக்கிறது பூர்ணமா இந்த பஜனை முடிஞ்சு சுவாமி ராகவனுக்கு டோலோத்ஸவம் பண்ணி சயனகார்த்தி ஆன பிறகு பாகவதால்லாம் இங்கேந்து எல்லாரும் திண்ணில உட்காந்துட்டா கோபண்ணகாரும் எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு போடணுமே மணி ரெண்டாயிடுத்து பசி லசி கிடையாத வாழ்வு பஜனைக்கு அப்புறம் ஒழிஞ்சபோது சாப்பிட்டுக்கிறது தான் உள்ளேன்னு வந்து பார்த்தா சுந்தரி பாய் ஒரு சுந்தரி பாயே கொட்டா சுந்தரி ஏமா என்னமோ மாறி இருக்க ராகவன் எங்க பஜனைக்கு கூட வல்லியே ராகவன் சின்ன கையால தாளம் போட்டுன்னு குறிப்பானே நீ ஏ அவனை தூங்கி போயிட்டான் நிஜமாரே தூங்கி போயிட்டான் ராகவன் கிட்ட போயிட்டான் என்ன சொல்றேன் உள்ள போன ராமதாஸ் சுவாமி இன்னும் வரல எனது ஒவ்வொரு பாகவதாலா உள்ள வந்தா கூட்டம் கூடி வைச்சு கூடத்துல ராகவன போட்டுடா எல்லாரும் சுத்தியும் நினைக்கிறான் எப்படி நேர்ந்தது எப்படி நேரலாமோ பண்ணகாரன் எப்பேற்பட்ட பக்தர் எப்பேற்பட்ட மகான் உமுக்கு இப்படி நேரலாமோ ஒரு பக்தர் சொல்றார் இது ராமனுக்கே இழுக்கு பகவான மறந்து தன்னை மறந்து நாமசீகம் முன்னேற்றம் பொழுது அந்த பிரபு காப்பாற்ற வேண்டாமா ஆபத்திலிருந்து குழந்தையை காப்பாற்ற நாமெல்லாம் சொல்றோம் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வம் இதுலாமே ஆபத்து இந்த குழந்தைய அவன் காப்பாத்திருக்க ஒரு பக்தர் ஒரு பாகவத்தில் சொல்றார் பகவானுடைய சங்கல்பத்தை நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறாலும் மற்றொருவர் ராமதாஸ் சொல்றார் அந்த குழந்தை லோகத்துல ஏதோ மகாத்மா சொச்ச இந்த குழந்தை எங்க ராகவன் சொல்லியிருப்பான் அஞ்சு மாசம் ஆனாலும் பாகவதான் வீட்டுல பிறந்து பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிருப்பான் அஞ்சு மாசம் பஜனை பண்ணா பகவான் போயிட்டான் என்று சொல்றார் அவர் சமாதானமா ஆனா சாதுக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடின்றார்கள் ராமதாஸ் சுவாமி இந்த சமாதானம் உமக்கே தகு ஆனால் நாலு பேர் என்ன சொல்லுவான்னா கத்தியா பஜனை பண்ணா ராமபக்தி பண்ணா குழந்தை போயிடுத்து நாலு பேர் பகவன் நாமத்தை இழுக்கு சொல்லுவார் பஜனையை தூஷிப்பா நாலு பேர் ராமனை தூஷிப்பா இப்படி நடக்கலாமா இப்படி நடந்து எல்லாரும் என் அப்படியே தவிக்கிறா என்ன செய்யறதுன்னு தெரியல இப்படி நடக்கலாமா ராமதாசரே இப்படி நடக்கலாமான்னு என்னன்றிருக்கா இப்படி தூஷித்தனே இருக்கும்போது ஒரு யோகீஸ்வரர் உள்ள வரார் ஜடாமண்டலத்தோட திடீர்னு மர உரி கொண்டு பெரிய திருமங்காத்தோட ஒரு யோகீஸ்வரர் உள்ள அங்கே வரா எல்லாரும் விலக என்ன குழந்தை போயிடுத்துனா குழந்தை போகல பக்கத்துல உட்கார்ந்து நார் என்னவோ அந்த குழந்தை தடகு கொடுத்தார் அந்த குழந்தை கண்ணை தரந்தது கைகால அசைச்சது குழந்தையை தூக்கி ராமதாச கையில கொடுத்தார் பட் வாசல் பக்கம் போனார் திண்ணையில விசிராந்தி எடுத்து உட்கார் உள்ளார் எல்லாரும் ஆனந்த பரவசமாக அந்த யோகீஸ்வரர் சேவிக்கிறதுக்கு வாசலை வரத்துக்கொள்ள மறைஞ்சு வேணும் ராமதாசன் ராமஜோகி மந்து கோணரே எல்லாரும் யார் அவர் யாரு யாருன்னார் தெரியலையா ராமனே யோகி ராம சித்தம் சதம் கொண்டு வந்தார் ஏதோ மூக்கு வைக்கிறாப் அண்ண மருந்து எல்லாரும் சாப்பிடுங்க ராம மருந்தே மருந்து சர்வவியாதியின் நிவத்தியாயிரா சிதானந்த கோவிந்தன் அமோச்சாரண பேஷஜாத் நசந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வராம்யம் அப்படின்னா ராமஜோகி மந்து கோணரே பாமருலா ராமஜோகி மந்து கோணரே ராமஜோகி மந்து மீறு பிரேமதோ பஜிச்சினோட கடகுபாரதோலே மந்து ராமஜோகி மந்து கோணலேயே ராமயோகி கொண்டு வந்தார் மருந்து அந்த மருந்துல குழந்தை எழுதல் விட்டான் தன் மனசாட்சியை கேட்டுடார் ராமதாசா ராமன் இருக்கிறது சத்தியம் அந்த ராமனுக்காக என் வாழ்க்கையில நான் எதவனாலும் அர்ப்பணம் பண்றேன் தன் மனசுல அவளை உறுதி கொண்டுட்டான் இந்த சம்பவம் ராமர் இந்த சம்பவம் ராமதாசரை திடபக்தரா பண்ணிவிடுத்து ராமர்க்காக துணிஞ்சு எதவனால செய்வர ராமர்னா போறோம் துணிஞ்சு இடவனால செய் அப்ப ஏற்பட்ட ஒரு திடபக்திக்கு ஹேத்துவா எடுத்து இந்த சம்பவம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஸ்ரீராமன் உற்சவத்தை ஏன் விடுவராஜ் வருஷம் ஸ்ரீராமன் உற்சவி அநேகமான இப்படியே உற்சவம் இருக்கும் எப்பொழுதுமே யாருடைய வாழ்க்கையிலையும் வரவும் வந்துட்டே செலவும் இருக்கணும் வரவு இல்லாம செலவு பண்ணாக குபேரன் கூட தரினா போயிடுவான் இவருக்கோ வரவுக்கு வழி இல்ல வேற எங்கேயும் உத்தியோகம் பார்க்கல வேற வரவு கிடையாது பித்ராஞ்சிதமான எப்பொழுதும் அதி சத்காரமும் சத் சங்கமும் உற்சவங்களும் கேட்கறவாளுக்கு தானம் கொடுக்கிறதும் ஸ்ரீராமனு உற்சவமாக அவருடைய சொத்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் செலவாகி ஏழை ஆயிட்டார் பெரிய வீடு பங்களா ஏதோ பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கு கொடுக்கு விற்கணும்னா கூட வாங்கிக்க மாட்டா அந்த ஸ்தி இப்ப இருக்கிறார் கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கிறார் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கவலை இல்லை இந்த வருஷம் ஸ்ரீராமணி உற்சவம் நடந்தாக எப்படி நடத்துற என்று கவலைப்படுற வழக்கப்படியும் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வந்துருவார் வராதேன்னு எப்படி சாதுக்களுக்கு கடிதம் போடுறது அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி ஆகணுமே ஆச்சு தை புறந்து விடுச்சினாலேயே உடனே ஸ்ரீராமன் உற்சவம் பத்தி அவருக்கு கவலை வந்துவிடும் எப்படி சீராமன் உற்சவம் பண்றது என்று கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய தர்ம பத்தினி அங்கேன்னு வந்தா என்ன கவலையோட உட்கார்ந்து இருக்கிறேன் உற்சவம் ஆயாகனுமே அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறேன் ஒரு யோஜனை தோன்றது என்ன உங்க மாமா அக்கண்ணா தானே திவானா இருக்கிறார் அவரை போய் நடத்தி தரணும்னு போய் கேட்டுங்களேன் ஒரு காலம் அவர் நடத்தி தந்தாலும் தரலாம் உடனே நல்ல யோஜனை தான் என்று நினைச்சு கொண்டு புறப்பட்டார் அகண்ண காரூ அவரை இவர் சந்திச்சு ரகு வருஷம் ஆயிடு குத்திர குத்திரம் ஒன்னும் மனஸ்தாபம் இல்லை இவர் பாட்டு இங்க சௌக்கியமா இருக்காரு அவரு பாட்டு அங்க சௌக்கியமா இருக்காரு அவருக்கு தீவான் உத்தியோகம் இப்போ தானிஷாம் இடத்துல இவர் அப்பா தான் பண்ணி வச்சார் கோபண்டகாரனுடைய அப்பா தான் பண்ணி வச்சார் பையன் சௌக்கியமா இருப்பாங்கிற நம்பிக்கையிலேயே அவர் இவர் எந்த நிலைமைக்கு ஆயிட்டாருன்னா நல்ல வஸ்திரத்துக்கு கூட வழி இல்லை அந்த நிலைமைக்கு ஆகிட்டார் ஒரு அழுக்கு துணிய வஸ்திரத்தை கட்டி கொண்டு ஒரு பழைய கோட்டு போட்டுக் கொண்டு தலையில டர்ஃபன் கட்டி கொண்டு நேரம் இங்கே போனதும் யாரோ அதித்தின்னு நினைச்சு விட்டான் உள்ள தருவான் வாசல் யார யாது இல்ல திவான பார்க்கணும் உள்ள போகக்கூடாது வாசல் வராந்தாவல பெரிய தென்ன அது ஓரமா உட்கார்ந்து நட்டார் அந்த திவானுடைய அக்கண்ணாதாரனுடைய தர்ம பத்னி அவள் பெரிய மகாராணி நாலு தரம் போயிட்டு போயிட்டு வரா பெரிய இடத்துக்கு முன்னாடியாச்சு அதை ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு வரா பெரிய கொத்துசாவிடு சொல்லி இருக்கா வைரத்தோடு பழி பழின்னு மின்றது கோகண்ணோ அவ வரும்பொழுதுனா எழுந்து மாமி மாமியா மறுவானா அவன் என்ன நினைச்சுனு விட்டா சாப்பாட்டுக்கு யாரோ ரெண்டு மூணு தினம் கூட்டதுமே இவர் சபாவத்திலேயே சங்க வச்சு ஏழு மணி நேரம் வந்து மாமாங்கிற உறவு பாராட்டத்துக்கு தைரியம் இல்ல அவடைய அந்தஸ்துக்கு சமமா இருந்தாதானே உறவு பாராட்ட முடியும் ஏன்னு பேடலாமான்னு நினைச்சா இல்ல ராமநாமி நடக்கணுமே உட்கார் இரண்டு மணி வெயில ஆயெடுத்து கோர்ட்டு முடிஞ்சு கோர்ட்ல இருந்து தர்பார்ல இருந்து சார்டில வந்து அப்பெல்லாம் குதிரை சாரட்டு உண்டு சாரட்டுல வந்து இறங்குறார் மாமா தீபா பாட்டசாட்டமா கம்பீர பிரகதியா இருக்கார் அரண்மனைக்குள்ள உள்ள அவர் புகும் போதே கோபண்ணகாரும் ஏழு அடையாளம் தெரிஞ்சு போறோன்னு ஒரு சந்தேகம் இப்படி திரும்பி பார்த்தார் யாரு பாது மாத்துவர் தன் பத்தினியார் வந்திருக்கான் அவனை கவனிக்காம விட்டுட்டியே தைரியம் வந்தது கோபண்ணகாருக்கு மாமா பின்னாடியே உள்ள போனார் உள்ள வந்தும்பபன்ன முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடு அப்புறம் கோபன்னா ஸ்நானம் பண்ணி தீவான் கொடுத்த நல்ல வஸ்திரத்தை உடுத்தி கொண்டா அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டார் நீ சௌக்கியமா இருக்கியாப்பா என்ன என் சௌக்கியத்துக்கு ஒண்ணும் குறைச்சல என்ன எல்லாம் எனக்கு சௌக்கியனா இப்ப எங்க பிறகு வந்த என்ன சமா ரொம்ப நாளாச்சே பாத்து இந்த வருஷம் ஸ்ரீராமணி உற்சவம் நடக்கணும் அப்படியா ஏன் பேஷா நடத்த நடத்துற வழக்கம் ஏதாவது ஒத்தாசம் என்னடாது நாலு பேரை ஏதோ வசூல் பண்ணி உற்சவம்ன்றது மாதிரி நீயும் பண்றையா உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு ஜென்ம ஜென்மமா வந்து தான தர்மங்கள் பண்ணின்றி இஷ்டத்துக்கு சௌக்கியமா இருக்கலாமே இல்லமாமா நான் இருக்கிற இப்போ வேற ஏ அன்றாட வாழ்க்கை நடக்கிறதே பெரிய காரியமா இருக்கு ஏண்டா பைய அப்படி பண்ணினேன் நான் ஒண்ணு தப்பு தண்டா பண்றேன் இல்லமாமா நான் ஒண்ணு சூதாடல நான் ஒண்ணு பேசி போயிட்டு அப்படிலாம் போறமே இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியும்ப்பா கையில கடைச்சத நியாயமா கிடைச்சதை நியாயமா செலவு பண்ணிண்டு அதனுடைய வரவு செலவு பார்த்து வச்சுக்க வேண்டாமா ஒழுங்கா வச்சுக்க அதுதானே ஜீவனாதாரம் இல்லமாமா நான் அதை ஜீவனாதாரம் நினைக்கல ராமநாமத்து தான் ஜீவனாதாரம் நினைக்கிறேன் அது சரி அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையோட அப்பா லௌகிக்கம்னா லௌகிக்கம் பக்தின்னா பக்தி நீ இப்படி செஞ்சு விட்டுனால்தானே இப்ப உனக்கு ஸ்ரீராமன் உற்சவமே பண்ண முடியலன்னு வந்து நிக்கிறேன் சரி நடக்க நடந்து இன்னைக்கு நான் இவ்வளவு இருக்கிறது உங்க அப்பாவால அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு வா மகாராஜா கழிச்சு போறேன் உனக்கு ஒரு வேலை பண்ணி வைக்கிறேன் ரொம்ப கண்ணியமான வேலை பண்ணி வைக்கிறேன் நான் உற்சவம் பூர்த்தி பண்ணிட்டு வரேன் வேலையை ஒத்துண்டதுக்கு உடனே லீவு போட்டா மகாராஜாவுக்கு அது தோணாது ஸ்ரீராமன் உற்சவத்தை முடிச்சுட்டு வரேன் அவசியம் வேலை பாக்குறேன் அப்படியா அதுவும் நியாயம்தான் உற்சவத்துக்கு என்ன செலவாகும் ஆயிரம் முகராவாவது ஆகும் எனது ஸ்ரீராமன் உற்சவத்து ஆமா நீங்க வந்து அந்த உற்சவத்தை பாருங்கோ பார்த்தேனா சொல்லுவேன் என்னடா பா அப்படி சொல்றேன் கொஞ்சம் குறைச்சு பண்ற குறைச்சு பண்ண முடியாது அது ஏதோ ராமராமான்னு சொல்லிட்டு அகண்டதாராவதம் இல்லை பண்ண முடியும் என்னதான் பண்றேனே கச்சேரி வைக்கிறியா டான்ஸ் வைக்கிறியா ட்ராமா வைக்கிறியா அதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான பாகவதால் ஒருவா தீவிநாம சங்கீதம் நடக்கும் வேத பாராயணம் நடக்கும் ராமாயண பாராயணம் நடக்கும் ராமாயண பிரவசனம் நடக்கும் லட்சாட்சனம் நடக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொட்டாகணும் எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணி ஆகணும் செலவு கொடுத்தாகணும் எல்லாருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுப்பேன் அப்படியே நியாயமான தார்மீக்கமான செலவு அப்படியா நம்ம குடும்பத்துல இப்ப ஏற்பட்ட உத்தமனான பையன் நீ ஒத்தன் இருக்கிறதே போரும்பா எனக்கு தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிச்சபடி காலமே என்னடா மலேச்சராஜனுடைய சேவைதான் எனக்கு ஜீவன விருத்தி இப்படி நான் நினைப்பேன் என்னுடைய நான் சம்பாஸ்வயார்ஜிதுமான தனத்துல ஒரு ஆயிரம் முகராவாவது ராமார்ப்பணமாயிருந்தா சந்தோஷம் ஆனா ஜாக்கிரதையா எடுத்துன்னு என்று உடனே கரெக்டா அந்த நிகஜான அதிகாரியை கூட்டால் எண்ணி ஒரு காவலோட கூட அவனை பையனுக்கு கொடுத்து அனுப்பிச்சு அவசியம் நீ உற்சவம் முடிஞ்சு வந்துடும் ஆஹ் கோபகார் சொல்ற நான் வந்து மாமா அப்புறம் கேட்டான் ஒரு நாளாவது இதுவும் நடக்குமா ஒரு ஆயிரம் முதரா ஒரே அசாமி தோனதுமே கையில பிடிச்சுட்டாளே இது ராம கிருப தானே ஏன்னு நினைச்சிருந்தார் வந்து பழையபடி எப்படி கொட்டகாப்படுவோ அதுல என் பண்ணகால் முகூர்த்தத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டார் இவர் பக்தனுடைய ஆனந்தமே வேறதானே பத்திரிகை போட்டால நல்லா அனுப்பிச்சு விட்டால எல்லா பாகதாலும் வந்து சேர்ந்து விட்டா வித்வான்கள்லாம் வந்து சேர்ந்து விட்டா உற்சவம் அதி கோலகலமா முடிஞ்சு உடனே தோணித்து அடுத்த வருஷத்துக்குள்ள நாம் ஒரு உத்தியோகத்தை பார்த்து கொண்டும் அந்த சம்பளத்துல நம்முடைய ஒரு ஜீவனத்துக்கு கொஞ்சம் போற வச்சு நட்டு பாக்கி சம்பளத்தை மீத்தோம்னா அடுத்த வருஷம் உற்சவத்தை பண்ணி விடலாம் எல்லாம் ராமனுக்காக உத்தியோகம் ராமனுக்காதான் மனைவி ராமனுக்காதான் மக்கள் ராமனுக்காதான் குடும்பம் அப்படித்தானே நினைப்பார் இப்ப உத்தியோகம்னா உத்தியோகத்துல ஆசை இல்லை அவருக்கு ராமனுக்காக உத்தியோகம் உத்தியோகம் பார்த்தா நல்ல சம்பளம் வரும் அதுல எவ்வளவு சொல்பமா குடும்பம் பண்ண முடியுமோ அவ்வளவு சொல்பமா குடும்பம் பண்ணுவோம் பாக்கி பணத்தை மீட்டு வச்சிருந்தாங்க அடுத்த வருஷம் உற்சவம் பண்ணிவிடும் என்று நினைச்ச கொண்டும் நேரே ஸ்ரீராமன் உற்சவம் முடிஞ்ச பிறகு கையில பிரசாதம் எடுத்துக்கொண்டும் நேரே மாமாவை பாக்க போனார் அக்கண்ணா அவனிடத்துல போய் ராம பிரசாதத்தை கொடுத்தார் உற்சவத்துக்கு நீங்க வருவேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுடைய தர்மத்தினால உற்சவம் அதி நிமரிசையாக நடந்தது ரொம்ப சந்தோஷமா கோபன்னார் நான் மகாராஜாக்க உடனே அழைச்செண்டு போகிறேன் உத்தியோகம் ஒத்துக்கிறையா ஆகட்டும் உடனே உடனே கோபன்னார ஸ்நானம் அனுசவே ஆகாரம் முடிச்சு கொண்டு தர்பாருக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை போட்டுக்க சொல்லி பையனை கூட அழைச்செண்டு போய் பையன் உட்காந்துருக்கார் பாம்பு நிலத்துல இருந்து ரத்தனத்தையும் எடுத்தாலும் எடுக்கலாம் அது கொத்தி விஷத்தை கைக்கினாலும் கேக்கும் அப்படி பழகணும் முளைச்ச ராஜாக்கள் கிட்ட அக்கண்ணாக தெரியும் அது பையனை பக்கத்துல உட்கார வச்சிருந்து உட்கார்ந்துருக்கிறார் ராஜா தானிஷா வந்துட்டார் இப்படி சபைய நோட்டம் விட்டார் சபையில உள்ள விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுருக்கிறார் அடிக்கடி மந்திரியான அக்கண்ணாவை பார்க்கிறார் பக்கத்தில் உள்ள கோபண்ணாவை பார்க்கிறார் மறுபடியோ விசாரிக்கிறார் அடிக்கடி பார்க்கிறார் கடைசியில அக்கண்ணாவை பார்த்துட்டு கோபனாவை பையனா அக்கண்ணாதீவானுடைய உபகாரம் பல அந்த நன்றி ராஜாவுக்கு இருக்கிறதுனால அப்படியா நம்ம தீவானுக்கு பையன் கூட இருக்கிறாரு இவ்வளவு ஆனா நீங்க சொல்லலையே ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன பண்ணிட்டு அவர் சுகஜீவியா இருந்தார் இப்ப ஒண்ணு ஏதாவது உத்தியோகம் பார்க்கலாமோ அப்படின்னு வந்திருக்கார் நம்ம அரசாங்கத்தில் ஏதாவது உத்தியோகம் பார்க்கலாம் இது எங்கிட்ட கேட்கணுமா அக்கண்ணாக எப்போ நம்ம பழைய அதிவானுடைய பையனோ அவருக்கு எந்த உத்தியோகம் பார்க்க திறமையோ அதை நீரே பார்த்து நியமிச்சு விடலாம் அக்கண்ணாக பெருமையா அதே சபையிலே உடனே தீர்மானம் பண்ணிவிடணும் என நினைச்சென்றார் இவர் தாசில்தார் உத்தியோகம் பார்க்கறதுக்கான தகுதி உடையவர் ரொம்ப கண்ணியமான உத்தியோகம் முஸ்லிம் காலத்திலயும் சரி பிரிட்டிஷ் காலத்திலயும் சரி இந்த உத்தியோகம் ரொம்ப கண்ணியமான உத்தியோகம் இப்போ எந்த உத்தியோகத்துக்கு கண்ணியத்தை இருக்குன்னு எனக்கே தெரியல எந்த உத்தியோகத்துக்கு கண்ணியத்தை இருக்கு அப்படின்னு தெரியல அந்த பதவி ஏற்றுவிட்டார் தாசில்தார் அப்படின்னா பெரிய ராஜா அவரது போல இருக்கும் கிராமங்கள்ல அந்த காலத்துல நான் சின்ன பையனா எங்க ஊருக்கு தாசில்தார் வந்தார் எனக்கு அப்ப பத்து வயசுதான் இருக்கும் ஊரெல்லாம் தோரணம் கட்டி இந்த கிராமத்து ஜனங்கள் அகிரகாரவாசிகள் உள்பட ரோட்ல நின்று இருக்க ஒரு கார் வந்தது ஒருத்தர் கட்டபுட்டையா அவற்றை இறங்கி வந்தார் அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சு அந்த காலத்துல பெரிய டின்னர் இளநீதான் கிராமத்துல உடனே இளநீர் வெட்டி கொடுத்தா காலையில சாயங்காலம் ஒரு கார் வந்தது ஒருத்தட்ட குட்டையா அவற்றை இறங்கி வந்தார் அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சு அந்த காலத்துல பெரிய டின்னர் இளநீ தான் கிராமத்துல உடனே இளநீர் வட்டி கொடுத்தா காலையில இருந்து சாயங்கால வரையில் அவர் தங்கி இருந்தா நாலு தினம் இளனி குடிச்சார் இதை தான் நாங்க பார்த்தோம் அவர் திரும்பி போயிட்டார் தாசில்தார் தாசில்தார் ஒவ்வொரு பூரா பேசிட்டு இருந்தா தம்பட்ட தாரையோட இந்த காலத்துல ராஜா அப்பேற்பட்ட ஒரு கௌரவம் உண்டு அவளுக்கு அவள் அவ்வளவு இல்லை அந்த காலத்துல கிராம முன்சிப் கிராம கணக்கர்னு சொல்லுவாள் இந்த கிராம கணக்கரை என்ன நடுக்க நடுங்கினார் அந்த தாசில்தாரா பார்த்துட்டு என்ன இவ்வளவு எனக்கு நனவு இருக்கு இவ்வளவு கௌரவமான உத்தியோகம் நம்ம ராமதாஸ் சுவாமி எடுக்கும் கோபண்ணகா இருக்கும் தாசில்தாரா பூரா பொறுப்பா வகையிலே இருந்தது அப்ப என்ன பொறுப்பு நாள் பொறுப்புனா என்ன பொறுப்பு நாள் அந்த எந்த தாலுகாவுக்கு இவன் தாசில்தாரா போட்டாலோ தாலுகா அந்த வட்டம் அது மேல வந்து பிரிச்சிற்காலி ஆகிப்பான் எவ்வளவு தாலுகாவுக்கு அவ போட்டாலோ அவன் தாலுகாவில உள்ள வரிவாய்தா பூரா அவட்டு தான் இப்ப கலெக்டர் பத்ராச்சலம் தாலுகாவில உள்ள தாசில்தார் மாத்தலாக்கி போறதுனால அங்க போய் உத்தியோகத்தை இவர் ஏற்றுக்கொள்ளலாம் உத்தியோகத்தை வாங்கிட்டு வந்துட்டார் ராமதாஸ் கிட்ட சொல்றார் இன்றை ஒரு பத்து நாள் கூட வச்சிருந்து உத்தியோகம் பார்க்க வேண்டிய முறைகள் எல்லாம் சொல்லி வச்சு ராஜாட்டு நடந்துடாதான் இருக்க முடியும் கத்தியில விளையாடுறது மாதிரி நெருப்புல கை வைக்கிறது மாதிரி நிதானப்படுத்தி கையாணி போய் சமத்தா உத்தியோகத்தை பார்த்து சொன்னதும் சந்தோஷமா தான் வரா உத்தியோகத்துக்கு வர கிராமங்களில் வரவேற்பான்னு சொல்லிட்டோம் இல்லையா பொது தாசல்தார் வர அப்படின்னதும் இங்க கிராமத்சலம் கிராம வரவேற்க முதல்ல கோவிலுக்கு வரவேற்கிறார் இந்த கோவில் ரொம்ப க்ஷீண திசையில இருக்கு அது ராமசுவாமி கோவில் பட்டாபிராம சுவாமி சீதம் மாவ மடியில கொண்டு பையில கோதண்டத்தோட கூட உட்கார்ந்து இருக்கிற அவசரம் பக்கத்துல பரதலட்சணம் சத்ருனம் எல்லாம் கூட பிடிச்சிருக்கிறார் ராமநாராயண சதுர்புஜ ராமரா இருக்கிறார் மூர்த்தி கோவில் க்ஷீண திசையில இருக்கு இன்னைக்கு தாசிதாரர் வராதேங்கிறதுக்காக அந்த உள்ள ஒரு தீபம் போட்டிருக்கா ஒரே ஒரு மாலை சாத்திருக்கா ராஜாம நேரு தோரணம் கட்டி கோவிலுக்கே அடைச்சன வந்தா கீழெல்லாம் கால்விக்கிடங்கெல்லாம் நெறிஞ்சி உள்ளா இருக்கு உள்ள போயிட்டா வௌவால் அடிக்கலாம் ஒரே இருட்டு வௌவால் புடுக்க நாட்டம் முழுக்க முழுக்கன்னு தீபம் எறிகிறது கிட்டக்க போய் பார்த்தா ராமனை பார்ப்பதுன்னா அழுக வந்துடும் இந்த திசையில ஒரு கோவில் இந்த திசையில பெருமாள் இருக்கிறாரே ராமச்சந்திரா உன்னை பட்டாபிராமனா நாம் பார்க்கலையே வனவாச ராமனாக உன்னை பார்க்கும்படியா நேர்ந்ததே எனக்கு என நினைத்து கண்ணீர் விட்டார் அப்படி கண்ணீர் விடும் பொழுதே அர்ச்சகரை சொல்றார் தாசில்தார் மகாராஜ் உங்களுடைய உத்தியோக காலத்துக்குள்ளே நீங்க இங்கேந்து மாற்றலாகி கோரத்துக்குள்ளே இந்த கோவில நீங்க சம்பரோட்சணம் பண்ணிவிடும் இந்த கோவில கும்பாபிஷேகம் பண்ணிவிடும் புதுப்பிச்சு சம்பரோட்சணம் பண்ணிவிடணும் ராமச்சந்திர பிரபுனுடைய நியமனம் அப்படின்னு பக்தானா என்ன நினைப்பா அர்ச்சகால் சொன்னாலேயே பகவான் சொல்றான் தான் நினைச்சுப்பா எம்புருவான் என்ன அப்படி உபயோகப்படுத்திருந்தான் ஆனால் என்னுடைய உத்தியோகம் சபலமாச்சுன்னு நினைப்பேன் அப்படின்னா அகங்காரியா பதில் ஆகட்டம் நடத்தி விடுவோம் சொல்ல மாட்டார் அப்படி என்னை உயோகப்படுத்திருந்தான் ஆனால் என்னுடைய உத்தியோகம் சபலமாச்சுன்னு நினைப்பேன் அப்படின்னா சந்தோஷம் அதுக்கு பிறகு அவருக்கு என்ன எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று இந்த கோவில் விஷயமான சிந்தனையே அவர் ஹிரதயத்தில் உட்கார்ந்து ஏதோ பெயரளவுக்கு ஒரு சரோட்சணை அப்படின்னு உகப்புக்கு செய்யறவளா இருந்தா அது கவர்மெண்ட் பணமும் என்ரோமெண்ட் போர்ட்லேயும் கொடுப்பாருனாக்க அதை நிறைய வாங்கி வந்து நாள் புறங்களையும் கொஞ்சம் வெள்ளை அடிச்சு விட்டு திடீர்னு சம்ரோஷணை பத்திரிகையை போட்டு விட்டு பண்ணி விடலாம் பாதிப்பணத்தை அபேஸ் பண்ணி விடலாம் ஆசையோட பண்றவனுக்கு அது எப்படி செய்யலாம்னு தோன்றப்படுது இத அடியிலிருந்தே பிரிச்சு வேலை செய்கிறாப்புல இருக்கே தவிர அது எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பணி செய்கிறாப்புல இல்லையே அப்படிங்கிற நிலைமை வந்ததும் அவருக்கு முதல்ல என்ன தோணைத்து தன்னுடைய சொந்த வீடு இருக்கு பெரும் பெரும் பாத்திரங்கள் இருக்கு மனைவி போட்டுக்கிற பூஷணங்கள் இருக்கு நாம் கை கறித்த ஆரம்பிச்சு விடுவான் கைங்கிற ஆரம்பிச்சு இந்த நிதானம் போறது பார்த்துக்கலாம் என்று நினைச்சோம்னா எல்லாத்தையும் வித்தா தனக்குன்னு ஒண்ணுமில்லாத பணி நிட்டா நித உத்தியோகம் இருக்கு பார்த்துக்கலாம் அவங்க கடைசியில எல்லாத்தையும் பிரிச்சு பாலாலயம் பண்ணி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை கொண்டு ஒரு சாதாரண குடிசையில வச்சு விட்டார் துணிஞ்ச அடிச்ச அஸ்திவான உள்பட திரட்டி கிழ தள்ளி விட்டார் இனிமே கோவில கட்டணும் அப்படின்னா அவருக்கு தோணித்து கருங்கல் திருப்பணியாக பூர்ணமா பண்ணிவிட இன்னைக்கு அவர் பண்ண கோவில் தானே இருக்கு இன்னைக்கு அவர் புகழ சொல்லின்றிருக்கு இன்னைக்கு அவருடைய புகழை சொல்லின்றிருக்கு கருங்கல் திருப்பணியாக பண்ணிவிடணும் கோதாவரி கோதாவரி பிரவாகம் ஓடுறது நதி பக்கத்துல பத்ராச்சலம்ங்கிற மலை அந்த மலை மேல பவழை மாதிரி கோவில் கோவிலை பார்த்து பார்த்து மாறாது பெரிய கோவில் இல்லை சின்ன கோவில் இல்லை நடுத்தரமான கோவில் அழக்கிழி கொஞ்சம் அந்த மாதிரி கோவில் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கார் அது பண்ணினால் ஊஞ்சல் மண்டபம் வேணும் சபா மண்டபம் வேணும் அர்த்த மண்டபம் வேணும் வாகன மண்டபம் வேணும் பத்தாள்னா உத்தட்டணம் மழை வந்து விடுத்தா உட்காரத்துக்கு சுத்தீவிர திருமலை பத்தி வேணும் பகவானுக்கு பொறுப்பாடு சொன்னா ப்ராக்காரம் வேணும் வீதி வேணும் அதுக்கு மேலே விமானம் ராஜகோபுரம் இவ்வளவுதான் அவருடைய பிளான்ல எல்லாத்தையும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பண்றார் இப்படி பண்ணும் பொழுதும் வரி வசூல் பண்ண வேண்டிய சமயமும் வந்துவிடுது வரி வசூல் பண்ணி தான் செலவுக்கு பட்டனும் பணம் வேண்டியிருக்கு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பின்னாடி கொடுத்து விடலாம்னு ஒரு தைரியமும் இருக்கு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறான் எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு செலுபணி சொல்பேன்னு கோவில் பூர்த்தியா எடுத்தேன் ஆனால் ஏராளமான பணம் அவன் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு ராஜாவுக்கு அவ்வளவு பணமும் வந்து இங்கே கோவில் செலவேண்டி போயிடுத்து இப்படி ராமதாசர் துலுக்கனுடைய பணத்தை எடுத்து அநியாயமா செலவழிச்சுட்டாரே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அவர் பக்தனுடைய ஒரு தைரியம் என்ன நம்ம துலுக்கம் பணம்னு சொல்றோம் அவரை கேட்டா ராபர் பணம் கோவில் கோயிலா புகுந்து அடிச்சு கோயில உள்ள சொத்தம் எல்லாம் அவன் கொண்டு போனது மட்டும் தர்ம தான் இப்போ அவனுடைய பணம்னு எடுத்து கோவில் கட்டுற இப்ப அவனுடைய பணங்கிறது என்ன அப்படின்னா ஹிந்து சாம்ராஜ்யத்தில் வந்து அவன் இடம் பிடிச்சிட உட்காந்து ஹிந்து கொள்ளிடத்திலேருந்து உழைப்பாளிகளான ஹிந்து கொள்ளிடத்துல வரி வசூலிச்சானா அப்பொழுது அது அவனுடைய பணமா ஒன்னும் உழைப்பாளிகளுடைய பணம் அவனுடைய தேசமும் இல்லை அவனுடைய ஜனங்களும் இல்லை பக்தனுடைய தீர்மானத்தால் என்னன்னா ஈஸ்வரனுடைய பணம் ஈஸ்வரனுடைய பணத்தை ஈஸ்வரன் உபயோகப்படுத்தணும் ரைட் இருக்கு அந்த உத்தியோக தோரணையில ரைட் இருக்கு அந்த ரைட் இது பொது காரியம் அந்த பணத்தை எடுத்து தன் வீடு கட்டின்ற சொந்த காரியம் தண்டிக்கத்தக்கவர் எடுத்து எடுத்து அரசாங்கத்தில் எழுதி வரணும் நாங்கள் வேணும் தான் பயிர் பண்ணி இருக்கோம் அறிக்கை வந்துடும் இப்போ ஹிந்து சாம்ராஜ்யமே அப்படிங்கிறதுனால் கோல் கோலா இடிச்சு தள்ளி சூறையாடுற முஸ்லிம் சாம்ராஜ்யத்துல வந்து ஒரு ஹிந்து கோவில கட்டணும் அப்படின்னா பர்மிஷன் கட்ட முடியும் ஆகினாலே அவருடைய மனச்சாட்சி நாம் பாட்டு நம்ம காரியத்தை செய்வோம் வந்ததை அனுபவிச்சு போவ அப்படி ஒரு தைரியம் வந்துடுது கோயில அழகா கட்டி முடிச்சுட்டார் அப்பொழுதும் மிச்சம் பணம் இருந்தது பத்து நாள் உசரத்துக்கு வேண்டிய வாகனங்கள் பண்ணிட்டார் அப்பவும் பணம் இருந்தது சீதம்மாவுக்கு ஏராளமான நகை ராமருக்கு வஜ்ர கிரீட்டம் ராமருடைய வஜ்ர போதண்டம் ராமருக்கு தங்க கவச்சம் லட்சுமண சுவாமிக்கு அது போல எல்லாத்தையும் பண்ணிவிட்டார் ஸ்ரீராமனு உற்சவமும் சேர்ந்து நடத்தார் இந்த வருஷம் ஸ்ரீராமன் உற்சவம் பத்ராச்சலத்துல பத்திரிகை போட்டு பறக்கிறது அந்த சாதுக்கொள்ளலாம் பார்த்தா நம்ம ராமதாஸ் சுவாமிகள் இப்ப பத்ராச்சலம் கோவில் திருப்பணி பண்டி சம்ரோட்சணியை வச்சுட்டாரா ஸ்ரீராமன் உற்சவம் நடக்கிறதா அப்படின்னு பாகவதெல்லாம் கோஷ்டி கோஷ்டியா வந்துட்டா உற்சவமா அதி விமர்சையா புஷ்பபில்லாக்களே ராமருக்கே புஷ்பபில்லாக்களே ஊர்வலம் நடத்தினார் காலுமே சம்பரோட்சண ஆயிடுத்து ராத்திரி புறப்பாடே புஷ்பபில்லாக்களே ஊர்வலம் ஆச்சு ஊர்வலம் ஆனதும் ஊஞ்சல் மண்டபத்துல வந்து பெருமாளை எழுந்துகளை பண்ணிவிட்டார் சீதம்மாவோட ஒய்யாலா ஆடி இருக்கிறார் பக்தார் தான் பெரிய பஜனை கூட்டம் அது வைக்காம ஒரு கோல் கட்டியிருப்பார் நூறு பக்தர்கள் அரிசியா இருக்கிறார் அவருடைய மத்தியில் அப்படி பார்த்தார் பிரபு எப்படி இருந்தா எப்படி காலத்தை நடத்தினு விட்டான் நாம ஒரு திருணம் நம்ம வச்சிருந்தேன் இப்ப ஏற்பட்ட ஒரு காலத்தை நடக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஊஞ்சல் ஆடிண்டே இருக்கு ராமச்சந்திர பிரபு உட்கார்ந்துருக்கார் பாகவதாலா நிற்கிறார் தம்புராவை தோல்ன மாற்றின்றார் அதை சுதி மீட்டெண்டே தினமே நமஹ என்னுடைய ஜென்மாவில ஒரு நாள் இப்ப ஏற்பட்ட ஆனந்த அனுபவிச்சார் எ பண்ணி நான் பார்க்கிறேனே இன்றைய நாள் என் ஜன்மாவோட ஒரு நாள் மறக்க முடியாத என் மனசு நிறைஞ்சு போயிடுத்து என்ப நிறைஞ்ச பொருளான இந்த தம்பூராவை சுதி கூட்டி கொண்டும் பாகவதான மத்தியில இருந்து ஒரு சங்கதி போட்டும் இந்த கானம் பண்ணக்கூடிய பாகியத்தை உன் தர்பார்ல எனக்கு கொடுத்தியே மிருதங்குதி பகவான் அப்படி வச்சு பாருங்க சொகுசுகா மிருதங்க தாளமுன்னார் தியாகராஜ சுவாமியார் சொகுசான மிருதங்க தாளத்தை வச்சிருந்த மிருதுவான அங்கமுடையது மிருதங்கம் அப்போடு டமாட்டமான அடிக்கக்கூடாது மிருதுவான அங்கமுடைய சொகுசுகா மிருதங்க தாளம் சொகுசான மிருதங்க தாளத்தை வைத்து கொண்டு மனம் உருகி தம்புராஸ் உத்தி கூடி மனகு மனம் உருகி அதற்கு ஏற்ற சங்கதி போட்டும் ராமனோட கொஞ்ச ரி அப்படி பாடுவே ஒரு சுகம் எனக்கு கிடைச்சதே அதுக்கு பத்த கோஷ்டிதானே முக்கியம் பக்தோணனு கூடக்தி பக்தலா என போக தினமே பக்தர்களோட கூடி மனமுருகி பக்தவத் சலா அப்படின்னு ஒன்னை கூப்பிடும்படியான ஒரு நாள் எனக்கு கிடைச்சது அன்னைக்கு பகவானுக்கு சகசிரநாமத்துக்கு ஆயிரம் சுவர்ண புஷ்பம் பண்ணியிருக்காராம் இங்கே இவர் பாடும்பொழுதே அந்த சுவர்ண புஷ்பத்தை எடுத்து எடுத்து அந்த அர்ச்சகால் விஸ்வஸ் வைனமஹா விஷ்ணவேனமஹா விஷக்காராயணமகன் வரிசையா வைக்கிறார் அந்த உஞ்சல்லு ஜொலிக்கிறது தீப வெளிச்சத்துல அத பார்க்கிறார் கரமுலங்கு பங்காரு புஷ்ப முல சேத்துனே அவ்வளவுதான் தானிஷா இஷ்டம் அனுபவிச்சது அனுபவிச்சது ஒரு ஆச்சரியம் பாருங்க தானிஷாவுக்கு கோபம் வரப்போறது இந்த கோபம் வந்துதானால் உடனே அவன் பட்டு சரி இந்த கோவில புற இட்டிச்சு கொட்ட பரப்பு அவன் என்னென்ன நகை பண்ணி வச்சிருக்கிறான் ராமசுவாமிக்கு அல்லத்தையும் கொண்டு வாங்கிய கஜானாவுக்கு அப்படின்னு உத்தரவு போட வேண்டியவன் ஆனால் ராமதாசை கொண்டு வைக்கிறானே தவிர அந்த கோவில தொடவே இல்லை அந்த அவ்வளவு பூஷனும் இருக்கு மட்டும் இல்லை அந்த ஆந்திர கவர்மெண்ட் அதை காப்பாத்தி வச்சிருக்கு அந்த பூஷணில் இன்னைக்கு ராமதாசர் கோவிலுக்கு போனா எந்தெந்த கோவில் எவ்வளவு பூஷணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ பொது ஜனங்களுக்கு தெரியாது அவ நாலு பேர் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கா தெரியும் அதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கா பார்த்துட்டு ஆனா இங்க ராமதாஸ் பண்ணின பூஷணம் பூரா வச்சு விட்டாங்க இந்த கோவிலுக்கு இவ்வளவு பூஷணம் இருக்கு ராமதாசரே கீர்த்தனத்தில் பாடிட்டு போயிட்டா எவ்வளவு சேர் தங்கத்துக்கு இன்னந்த பூஷணம் பண்ணினேன்னு பாடிட்டு போயிட்டா அந்தந்த பூஷணத்தை இன்னைக்கும் ராமதாஸ் கோவில் பத்ராசலம் போனாக்க பார்க்கணும்னு சொல்லி நாம் அந்த கோவில் ஆஃபீஸ்ல தெரிவிச்சு விட்டாக்க பார்க்க முடியாது இன்னைக்கு அதை வச்சு காப்பாற்றி காற்றாலே இதுதான் ராமதாஸ் பண்ண பூஷணம்னு காற்றாலே ஆனால் நாம் ராமதாசருக்கு ஆந்திர கவர்மெண்ட் அப்படி ஒரு கோவில் கட்டிருக்கு ராமருக்கு கோள் கட்டினார் அவர் ராமதாசருக்கு கோள் கட்டிவிட்டாவா இலக்கிய துறையினா அப்படின்னா உழைக்கணும் அப்படின்னா செய்யணும் ராமதாசருடைய ஒரு பெரிய நினைவு மண்டபம் ஆயிரம் ஜனங்களை உட்காரலாம் அதுல நினவு மண்டபத்தில் ஏன்னு போனா முதல்ல போகும் பொழுது ராமதாசர் காசித்தார் ரூபத்துல அனுக்கிறார் உள்ள போயிட்டாக்க பாகவத ரூபத்துல நினைக்கிறார் ரெண்டு ரூபம் அவருக்கு பாகவத ரூபத்துல அனுக்கிறார் அவரே கையால எழுதி ஏற்றி சுவடி அவர் எழுதின கீர்த்தனங்கள் வைக்கப்பட்டிருக்கு அவர் பூஜை பண்ணின ராமர் அந்த சபையில வைக்கப்பட்டிருக்கு சில செப்பு பட்டயங்கள் அந்த சபையில வைக்கப்பட்டிருக்கு அவராவது பத்ராஜனம் போனா பாருங்க போனதான் அவர் உத்தியோக தோரண இருக்கிற உருவம் நல்ல அவரடி உயரம் இருக்கு ஜம்மன் உள்ள போனதான் அதே வாரத்தில் தலையில கருப்பன் கட்டி கொண்டு உஞ்சவிர்த்து சொம்ப விட்டண்டு தம்புடாவை தோல்லை மாட்டிக்கொண்டு இருக்கிற பாகவத ரூபம் அந்த பாகவத ரூபத்தை காட்டிலும் அந்த உத்தியோக தோரில் இருக்கிற ரூபத்தை பார்ப்பதுமே அழுது தீத்துட்டேனா அந்த ரூபத்தை கடைசியில நடக்காது உற்சவம் பொது ஜனங்களுக்கு எல்லாம் விருந்து பண்ணலாம் சமாராதனை கோஷ்டி நாலு பிரகாரத்திலேயும் கோஷ்டினாலே எனக்கு பேரம் இருக்கு இல்லையா என்ன காரணமோ அதுல வந்து எதிரில பகவானுடைய சன்னிதானத்துல சில சாதுக்களா உட்கார்ந்துருக்கா வைதிகால் கோஷ்டினா உன உட்காந்திருவா சகனா பகத்து சகனோன்னு ஆரம்பிச்சிடும் அதை கூட சொல்றதுக்கு துப்பு இருந்தா உட்காரணும் இல்லைன்னா சகாம உட்காந்து விடா இங்க பாத்தா இவரு சொல்றாரு இங்க பார்த்தா சொல்ற அவளுக்கு ஹரின்னு சொன்னவருக்குதான் சாப்பிட ஆரம்பிக்கணும் தீர்த்தம் போட்டு ஹரின்னு சொன்னவருக்குதான் எழுந்துப்பா இவன் பட்டண பாதியில் எழுந்துக்கலாம் அந்தவே உட்காரலாமா அததான் கோஷ்டி மரியாதைங்க பாகவத கோஷ்டி அப்படின்னு உட்கார்ந்துட்டாங்க பாகத கோஷில கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான் கோவிந்தா சொன்னா சாப்பிட வராது சாப்பிட்டா கோவிந்தா சொல்ல வராது அப்போ அவங்க உட்கார்லாமா மேல இப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவா ரவிகளா இருக்கிறவா என்ன போய் அந்த பஜன கோஷ்டி உட்கார அசுத்தா அப்படின்னு இப்படி திட்டினாலும் திருட்டுவா என்ன போய் வைதிகால் மத்தியில உட்கார அசுட்டா அப்படின்னு திட்டினாலும் திருட்டுவா சண்டைக்குன்னு வரவா எப்படின்னாலும் சண்டைக்குன்னா வந்திருக்காவா எப்படியோ தப்பி தவறி இந்த வைதிக கோஷ்டில வந்து அந்த ஊருக்காரர் உங்க ஊர்ல முக்கியமா ஒரு நாள் கூட அவர் வரல அதுக்கு முன்னாடியே ராமருக்கு தீபம் போட்டாரா போடலே தெரியல இன்னைக்கு முக்கியமாம் அவர் வந்து தந்தியில் இப்படி இருந்து உட்கார்ந்து கொண்டதுமே ராமதாஸ் இப்படி பார்த்துட்டே வந்தார் வந்ததும் அவர் உடனே சாமி இங்கே உட்கார்றத அங்க நம்ம பிரமுகம்லாம் அங்க உட்கார்லாம் அங்க உட்காரும் அப்படின்னு தான் கூட்டா உடனே பட்டன் பிரசாரம் என்ன ஊரை கொள்ள அடிச்ச கோடில கட்டி விட்டு நீ ஜம்பம் மட்டும் ராமதாஸ் விந்தையா பார்க்க அவரை போய் சரணாநிதி பண்ணி அழைச்சன் வரல அரிசன் வர ராமதாஸ் இஷ்டப்படல ஏதா இதுவும் பகவானுடைய லீலை அப்படி அசாமிகளை தான் உடனே ஆசி வந்து அவளை அவளுக்கு பெரிய உபகாரம் ஒண்ணு பண்றார் தானேஷாவுக்கு கையெழுத்து இல்லாம ஒரு லெட்டர் வரது தானேஷாவுக்கு தானேஷா இதை பார்த்தால் பத்ராச்சலம் தாலுகாவில இருந்து சரியான கணக்கு ஒழுக்குகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கவனிக்கவும் கணக்கு வகிக்கிறதுக்கு கணிக்கிறதுக்கு ஒரு மந்திரி இருக்கார் இதையும் பார்த்து ஆனா இன்னைக்கு பிரத்யேகமா ராஜா கையில் அகப்பட்டு எடுத்து இன்னைக்கு வரும்போதே வந்து இருக்கிறார் அக்கண்ணா காரூக்கிறார் சபையில கேட்கிறார் கணக்கரை கூட்டு பத்ராசலம் தாலுகாவிலேயே நமக்கு வர வேண்டியதுதானே பணம் ஐசா பிசா மிச்சம் இல்லாம எல்லாம் வந்துடுத்தா கணக்கரை சொல்றார் இன்னைக்கு வரையணும் வல்லை வல்லையனதும் அக்கண்ணாவுக்கு சுரே இருந்தது நம்ம பையனா அங்கே உத்தியோகத்துல போட்டிருக்கோம் என்ன ஆச்சோ தெரியலையே இந்த அசடன் இப்படி மௌனம் இருக்கிறான் நாமும் கவனிக்காம விட்டுட்டோமே எழுதும் வல்லே அப்டினதும் உடனே அந்த கை லெட்டரை அக்கண்ணாக கொடுத்தார் அக்கண்ணாக நினைச்சென்றார் நாம உத்தியோகத்துல இருக்கணுமா இந்த இடத்துல நாம் எதுவும் பேசக்கூடாது என்கிற நிலைமை அவருக்கு வந்துடுச்சு அந்த நிலைமையில இருக்கிறார் என்னென்ன கொடுத்தார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு அவனை யாரும் பதில் சொல்ல முடியல கோபண்ணகாரு இங்கே பகவான் ராமருக்கு மண்டலாபிஷேக பரியந்தம் உற்சவங்கள் நடக்கிறது பகவானுக்கு உற்சவம் பண்ணி விட்டு திரும்பி ஆத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறார் கோவில் வாசல் வந்து கோவில் வாசல் படியிலே இறங்கினாரோ இல்லையோ அரசு கையை கொடுத்துட்டா ஏன்னா எது நடந்தாலும் நடக்கட்டும் தைரியத்துல கட்டினாரே தவிர பயந்து கட்டல அதுதான் ராகவனுடைய இஷ்டமா இருந்தா சரி நடக்குதுன்னா நடக்கட்டும் ஆனா ராமச்சந்திரா உன் மறுபடியும் நான் வந்து சேவிக்கிறதுங்கிறது உன்னுடைய திருவிழா ஜனங்கள் எல்லாம் கூடி விட்டார்கள் அவ்வளவு பேர்களும் கண்ணீர் விட்டார்கள் என்ன இப்படி நல்ல காரியம் தானே பண்ணினார் இந்த குழுவில் இருந்த நிலைமைக்கு எப்படி பண்ணினார் நல்ல காரியம் பண்ணினார் என்று ஜனங்கள் சா ஜனங்கள்ல பலவிதம் உண்டு சில பேர் சொன்னால் இது மாதிரி வரும்னா அப்பொழுதே எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் சில பேர் என்னடா சொந்த பணத்தை போட்டா கட்டினான் அப்படிங்கிறான் சில பேர்கள் சில பேர் ஐயோ இந்த மகான் இந்துவுக்கு வராது போனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சாது ஜனங்கள அழுதுண்டே வரா இப்படி வரும் வீட்டு வாசல வந்ததும் அந்த சுந்தரிபாய் குழந்தையை எடுப்புல வச்சு அழுவிண்டு நிற்கிறார் குழந்தை வந்த அப்பா அப்பா அப்படின்னு ராகவன் அழறான் இவருக்கு ராமனபூரணமா நம்பியிருக்கிறார் இப்படி தெரிஞ்சினார் சுந்தரிபாய் ராகவன் காப்பாற்றுவான் வேற ஒண்ணும் பதில் சொல்ல தெரியல அவருக்கு ராகவன் காப்பாற்றுவான் நேர தர்பார் கொண்டு நிறுத்தப்பட்டார் ராஜா கேட்கிறான் நமக்கு சேர வேண்டிய பணம்லாம் ஏன்னு வந்து சேரு பொது காரியத்துக்கு உபயோகப்படுத்தி விட்டு உபயோகப்படுத்தியாச்சு பொது காரியத்துக்கு தான் எந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்த பொது ஜனங்கள் அந்த ராமர் கோவில் ரொம்ப கட்சமா இருந்தது அதுக்கு அடுத்து செலவு பண்ணி செலவு பண்ணி நமக்கு தர வேண்டிய முகரா பத்தாயிரம் முகராவும் உம்மால கொடுக்க என்ன அவளுக்கு பணம் இல்லை கொடுக்கறதுக்கு இல்லை கொடுக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னா உடனே வீடு சிறைவாசம் தான் ஏற்றுவிட்டார் சிறைவாசத்துல கொண்டு தள்ளப்பட்டார் ராமதாஸ் சாமி இந்த விஷயத்துல ராஜா அவரை ரொம்ப தண்டிக்கிறான் தண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அக்கண்ணாகருடைய மறுமான நிச்சயம் தெரியும் அக்கண்ணாகு பரிஞ்சண்டு அந்த பத்தாயிரம் ரூபாய் முகரம் அவடுத்து விட்டு இவரை மீட்டுடுவார் அப்படின்னு நினைச்சுட்டுதான் அக்கண்ணா காரூ அத காதலையே போட்டுக்கல அப்படின்ட்ட லோபின்னு அர்த்தம் இல்ல இதுல நாம் ஈடுபட்டாக்க நம்முடைய உத்தியோகம் கொடுத்தேன்னு கட்டுவிட்டா என்ன ஆயிடுறது நீதானே உத்தியோகம் கொடுத்தேன்னு கேட்டுவிட்டா என்ன ஆயிடுறது போனாலும் போய்விடும் இவர் நமக்கு மாமா இருக்கிறான் அப்படின்னு மறந்தும் நினைக்கல அந்த செலுகளை பண்ணிவிடல இவர் ராமன் இருக்கிறாங்கிற செலுகல்தான் இவர் அந்த பண்ணியிருக்காரு அந்த பக்கம் திரும்பி அக்கண்ணா தாரு பார்க்கல பார்த்தார்கள் அவருடைய கண்ணியத்தை நம்ம கெடுத்துட்டோமே அப்படிங்கிற மனசுல ஒரு தாபவானா இருந்திருக்கலாம் உபகாரத்துக்காக யாரையும் அவர் பார்க்கல இவர் ஜெயில கொண்டு வச்சா பல கஷ்டங்கள் இருக்கு சரியான ஆக அவர் ராமதாஸ் சுவாமிகள் இருந்த ஜெயிலுக்கே பேருந்தேனா அந்த ஜெயில விழுந்து சேமிச்சு விட்டு வந்து சேரும் அந்த ஜெயில அவர் மேல கடவுள் பூட்டப்பட்டிருக்கோம் மேல ஒரு ரந்திரம் பண்ணி அதனால ஆகாரத்தை சாப்பிடாத போனா தான் இருக்க முடியாது அன்னமான ஆதாரத்தை அவ கையிலேருந்து வாங்கிக்க இஷ்டம் இல்லை இவருக்கு அவள் விளைச்சாலா இருக்கிறதுனால இவர் கொலப்பட்னி கிடக்கிறத பார்த்து செத்துத் துளைக்க போறாரே அப்படிங்கிறதுக்காக வெறும் அரிசியையும் உப்பையும் மட்டிலும் கொடுப்பாளாம் இந்த அரிசியையும் உப்பையும் மட்டிலும் வெறும் ஜலத்தை விட்டு சாப்பிடுவாரா சாப்பிடும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும் மனசா நிவேதனம் பண்ணா கூட போறோம் ஆனால் தன்னுடைய கை நகத்தினாலேயே அந்த கருங்கல் செதுல ராமர் லட்சுமணர் சீத ஹனுமான் கையாலேயே கீறி கீறி கீறி கீறி தன் கையால கீறி கீறி கீறி ராமனை ஏற்படுத்தியிருக்கு அந்த சிறை வாசத்திலையும் அந்த ராமனை தியானம் பண்ணி அவனுக்கு பூஜை பண்ணிட்டு சாப்பிடறதுன்னு சொன்னிருக்கார் இதெல்லாம் அந்த அந்த சிறைச்சாலையில ஹைதராபாத் செகந்திராபாத் போனா அதை பார்க்கலாம் அந்த சிறைச்சாலையில இன்னைக்கும் அவர் இருந்த இடம் எப்படிதான் காத்தோட்டம் இல்லாம அந்த கொகைக்குள்ள கடந்தாரோ எவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்படுறது ஆனா பத்ராச்சலத்துல இருக்கு பிரபு இவ்வளவு கஷ்டப்படுறேன கதர்ற ஏடனு பத்ராத்ரி வாசன் பத்ராசலாமன் எங்கு போனாலும் நாங்க கதனையும் அழும்புடுது நீ ஊர்ல இல்லையாப்பா என்னுடைய குரல் உன் காதல கேட்கலையா காதல உன் காதல என் குரல் கேட்கலன்னு சொல்ல முடியுமா ஏடனு நாடும் கஜேந்திரனு கீடு பாதலை பிடிக்க கஜேந்திரன் கஜேந்திர சரஸ்ல இருந்து ஆதி மூலமே அழகின பொழுது உன் காதல கேட்டுதா இன்னைக்கு ராமா ராமா ராமா அப்படின்னு கதறேனே இருவோம் காதல கேட்கலையா திரகுணி பான ஜாலுக்கு பிராணீச்சீனு ஜகத்ராண ரோடோ எட நாடோ அஸ்வத்தாமனுடைய பானத்தினாலே தத்தமாக கூடிய கர்ப்பகைதன தாழ முடியாதபடி கர்ப்பத்தில் உள்ள சிசுவை காப்பாத்தனம் என்ற உத்தரகுமாரி வந்து சரணாரிதி பண்ணும் பொழுது குழந்தையான பரீட்சித்த காப்பாத்தினியே இப்படி அகடன கடனா சாமர்த்தியம் உனக்கு உண்டே எதையும் பக்தாபிமானி ஆச்சே நீ எதையும் நீ செய்ய செய்ய வல்ல சொல்ல மாட்டேயே விதியும் வார்த்த வல்லவனாச்சேனே அபேற்பட்ட கிருபாலும் ஆச்சே நான் இப்படி கஷ்டப்படுறேனே பாஞ்சாலி சபலோனே கணு தன்றி சபையில பாஞ்சாலிய கையை பிடிச்சு வஸ்திரத்தை பிடிச்சு வீழ்க்கும் போது ரெண்டு கையும் தூக்கி போய்ந்தாள் கதரும் பொழுதும் நீ பக்கத்துலயா இருந்தே துவாரகையில தானே இருந்தே துவாரகையிலே இருந்து சொக்கட்டான் காய அக்ஷயம் அப்படின்னு போட்டா இங்க அளவு பிரபு இதெல்லாம் பொய்க் கதையா இப்படி எல்லாம் பக்தால நீ ரிக்கலையா அப்படி நான் உன் காதல விடலையா நீ ரெனச்சா ரசிக்க முடியாதா சாஸ்வதமா நீ இருக்கிறாய் நானா புதுசா உன் கோவில் கட்டினேன் அக்ஷயமா இருந்துருக்கிறாய் இருக்க போறாய் எங்கும் நெறைஞ்சிருக்கிறாய் இது என்ன லீல உன் சங்கல்பம் என்ன ஏன் இப்படி மௌனமா இருக்கிறாய் அக்ஷயூக ஜரும் எங்க இருந்தாலும் எங்கிருந்தாலும் என்னுடைய ராமத்யானம் எனக்கு சாஸ்வகமானது என் ஹதயத்திலே இருந்து ராம பிரபு பிடுங்கிட முடியாது அசோகவனத்துல பிராட்டி இருந்தால் ஹதயத்துல ராம ராம ராமச்சிந்திர பயன்றிக்கு இல்லையா ஆனா எனக்கு சத்சங்கம் பேட்டே நான் அனுபவிக்கிற சுகம் அதுதானே பத்து பாகவதூட இருக்கணும் சரசமா சம்பாஷணம் பண்ணி பேசணும் கோவில பகவத் கைங்கரியம் பண்ணணும் கதாசமனம் பண்ணணும் நாமசங்கீர்த்தனம் பண்ணணும் பாகவதாலோட குதிக்கணும்னே என்னை பழக்கி விட்டியே இப்படி பழக்கி விட்டு இப்ப ஒண்ணும் உட்கார வச்சு என்னால முடியலையே பாகவதால பார்க்காம என்னால முடியலையே பஜனை பண்ணாம என்னால முடியலையே அந்த நாடலினுடைய அருவையெல்லாம் இப்பதான் தெரியறது அப்படி பெயர்ப்பட்ட பொண்ணான நாட்களை எனக்கு அமைச்சிருந்த அதுக்கு நேர விருத்தமா இப்ப அமைச்சு விட்டிய அந்த நாள் வராதோ பிரபு தாசர்களோடு நான் ஆசதீர பாட நாட்கள்லாம் வராதோ நான் என்ன அபசாரம் பண்ணேன் ஒரு கர்வம் வந்து எனக்கு என்னையே மறந்துட்டீர் பாவன ராம நாம சுதாரச பானமு ஜிகோ இந்த பாவனமான ராமநாமத்தை ஆசதீர பருகும்படியான நாட்கள் என்னைக்கு வருமோ உன் ஆனந்தமா தியானம் பண்ணக்கூடிய அந்த நாட்கள்லாம் வருமோ என்ன இருந்தாலும் மனசு தாக்கப்படுறதே இங்க குறிச்சியா ரஞ்சிதமா உன்னை நினைச்சுன்னு இருந்தேனே சந்தோஷ நடிக்கும் दादा दा पार्थ तव दासपे दास दाद्य परजारृत्यसिमस्म लोकनाथान अड़ार्स नम्मा अब हरिदास पार्ता दास अड़पेस पार्टी नुण्डे आस मुद्री वर्णन ஆனந்தில் சேதல் நடிக்கோ பாவன ராமநாப சுதாருஜே சேதல் நடிக்கோ இதுக்கு விமோசனம் உண்டு பிரபு கைவிட மாட்டான் ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிக்கிறார் ஒரு காலம் அத எனக்கு உனக்கு இஷ்டம் அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு தரம் எனக்கு சொப்பனத்துல தரிசனம் கொடுத்துருக்க குழந்தை கஞ்சி தொட்டில விழுந்து செத்து போன குழந்தைய திடீர்னு வந்து காப்பாத்திருக்க எனக்கு நீ கொடுத்த இடம் தானே அவ்வளவு துணிச்சல் வந்தது இல்லாத போனா துணிஞ்சு அடிச்சு ஒரு கோயில கட்ட மாட்டேன் அதை இப்பொழுதும் நான் தப்புன்னு நினைக்கல அதுக்கு மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இன்றைக்கும் என்னை தண்டிக்கும் நான் திட்டமாட்டேன் உங்ககிட்ட தான் நான் கேட்கறேன் நான் பண்ணது தப்பா ராமச்சந்திர பிரபு நான் ஒன்னு நான் பண்ணது தப்பா நீ எனக்கு பதில் சொல்லி தண்டனை கொடுக்கலான்றா நீ எனக்கு தண்டனை தண்டிச்சா நானா நாலு பேர் ஒன்ன தூஷிப்பா நாலு பேரு ஒன்ன தூஷிப்பா உனக்கு எனக்கு இப்ப வாதியை தவிர உன்னுத்தனோட எனக்கு வாதி இல்லையே யாரும் நல்லவாழ் தான் பிரபஞ்சத்துல யாரையுமே கட்டவாள்னு நான் நினைக்கிறேன் யாரும் நல்ல ராமதாசா நீ துலுக்கனுடைய பணத்தை எடுத்து கோவில் கட்டினாய் அதனால தண்ட தண்டனை கொடுத்திருக்கேன் அது எனக்கு இஷ்டம் இல்ல நீ சொல்லிவிட சொப்பனத்திலேயே அதை வந்து சொல்ல சந்தோஷமா நான் அனுபவிக்கிறேன் நீ அத சொல்லு அது என் பிரபுக்கு இஷ்டம் என் பிரபுக்கு இஷ்டம்லயே நான் சந்தோஷம் நீ சொல்லாம இருந்த நீ என்ன நினைக்கிறியா இல்ல பக்தனாகி எனக்கு பட்ட கஷ்டத்தை நீ வாங்கி எனக்கு தாப்பிடறியா அப்படின்னு நினைச்சுதானே எனக்கு தெரியலே பங்காரா கோதிகி பலுகே பங்காரா பழுகே பங்கால மாயம் மரபணு தன்றி பழுகே பங்காள மாயனா உன்னுடைய வார்த்தை முத்தோ உன்னுடைய வார்த்தை தங்கமோ அவ்வளவு கிராக்கியோ வாஸ்தவ தங்கம் தான் முத்துதான் நீ அந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா எனக்கு உன்னுடைய திருநாமத்தை நான் மறந்து அறியனே பிரகோ முதுகல பெரிய தப்பல் விழுந்தா கூட ஐயோனு என் வாயில வராது சவுக்கடி கொடுக்கறான் நித்தியப்படி சவுக்கடி கொடுத்தாலும் கூட ராமா ராமா ராமா மா தன்றி மா தன் தான் வருதே தவிர ஐயோன்னு வராது உன் திருவுள்ள என்னங்கிறார் ராமர் இடத்துல கோபத்தோடையும் பேசுறார் சில இடங்கள்ல ஏன்னா அவர் இருக்கிற மேலமே இப்படி துணிஞ்சு விடுச்சு ஒரு பக்தனாக நான் உன் காரியத்தை பண்ணினேன் எனக்கு நீ பறிஞ்சு வர வேண்டாமா இதனா உனக்கு கிருபைக்கு இருக்கிற அழகு என்னிடத்துல பெய்யம் இருக்குங்கிறதுக்கு அழக நான் யார நம்பி செஞ்சேன் யார நம்பி செஞ்சேன் செஞ்சேன் என்ன திருட்டு பயில காமிச்சு கொடுத்துட்டியே துணுக்கங்கையால அடி வாங்குறேன் இது உனக்கு இஷ்டமா பார்க்கிற மாதிரி நல்லா இருக்குமா அதுதான் கேட்கிறாரு ஐயோ அந்நியாய தெய்வமாச்சேங்கிறார் நம்மினி மோசமு ஜெயசேதி மோசம் பண்ணலாமா இது நியாயமாக நம்பினவனாச்சேங்கிறார் ராமரிடத்துல கோபிச்சுக்கிறார் கோபிச்சுக்கிறாரே தவிர கூப்பிட பார்க்க நன்றி அப்பவும் என் அப்பா என் அப்பா அப்படிங்கிறதுல எனக்கு சம்மதம் ஆனா நாலு பேரும் என்ன சொல்லிட்டு போறா பாரு கோவில் துளுக்க மனத்தை எடுத்து கோவில் கட்டினா அடி வாங்குறான் என்று சொல்லிட்டு அது உனக்கு சம்மதமா உன் பக்தனானு என்ன தூஷிக்கிறது உனக்கு சம்மதமா இப்பொழுது நான் உன் பக்தன் இல்லையா நீ என்னுடைய பக்தன் இல்லைய நீ சொல்லிடுவியா சக்கன காதூரா ரகுநாதா பாக்கரவாழ்க்கு நன்னா இருக்காது பக்தி பண்ணினா கஷேமாயிருந்தான்னு சொன்னாதான் நன்னா இருக்கும் அவள் பக்தி பண்ணினா சிரிப்பா சிரிக்கிறா ஆபத்து வந்து அவளுக்கு கஷ்டம் வந்து அப்படின்னா பாக்கரவாழ்க்கு நன்னா இருக்க உன் பக்தனா நீ சௌக்கியமாக்க வேண்டாமோ பக்தனை சௌக்கியமா வச்சாதானே பக்தி பண்ணாதவாளும் பக்தி பண்ணுவா பக்தி பண்ணினான்னு ஒத்தம்னா அவன் அவன் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா பாக்குறவாள் நான் நாமத்தை நான் தூஷிக்கிறான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதான் அவாத்ல கஷ்டம் பஜனை பண்ணா திண்டாடினா இவாத்துல பஜனை பண்ணா திண்டாடினான் ஜனங்கள் ஏற்கனவே நாம சங்கீர்த்தத்துல சத்த வரலை சத்த வரலை தப்பித்தவரை தூஷிக்கிறாள் இந்த தூஷணையை நான் பொறுக்க முடியல அதனால சொல்றேன் இல்லாதான் எதையும் நான் தாங்கிப்பேன் பிரபு உன்னுடைய தியானத்திலேயே எதையை நான் தாங்கிப்பேன் ஆனால் நாம் பண்ணின தப்புக்கு இப்பேற்பட்ட தப்பல் கிடைக்கிறது லோகமா அதுதான் சொல்லும் நீத்தியா அதுதான் சொல்லும் ஆனால் என் மனச்சாட்சி நான் பண்ணது தப்புன்னு ஏற்காது என் என் மனச்சாட்சி நான் பண்ணது தப்புன்னு ஏற்காது ஏன்னா பக்தனுடைய திடச்சித்தான் அது பக்தான் சொல்றான் ஏன்னா லோகம் பூரா பகவானுடைய சொத்து பகவானுடைய சொத்தை எடுத்து பகவான் உபயோகப்படுத்த தைரியம் தான் வரும் தைரியம் ரெண்டே பேருக்கு தான் பக்தால ரெண்டே பேருக்கு தான் இருந்தது அந்த தைரியம் அப்படி பண்ணினால் உரிய கோவில்கள் எல்லாம் முன்னு கொண்டு வர முடியாது திருமுகங்கையாழ்வார் அது துணிஞ்ச அடிச்சார் தீர புருஷன் அவர் ராமதாஸ் சுவாமி துணிஞ்ச அடிச்சார் இந்த ரெண்டு பேரு தான் கோவில் திருப்பினை பண்ண ஆரம்பிச்சது கேட்டா சுகாதான் கோவில் சொத்தை எடுத்து எடுத்து வீடு கட்டிக்கிறதை காட்டிலுமா வீட்டு சொத்தை எடுத்து கோவில் கட்டுறது தப்பு கோவில் சொத்தை எடுத்து வீடு கட்டிக்கிறா அது நியாயமா போயிட்டு அவர் கோவிலுக்கு வரே பக்தர் சார் ரொம்ப பக்தர் ஒருத்தர் புதர் பேசிக்கிறார் அவருக்குதான் முதல் மாலை அவருக்குதான் மரியாதையெல்லாம் பிரமாதம் நடக்கிறது போட்டோல்லாம் விழா பூரா அவர் பங்களாபுரா இந்த கோவில் சொத்து தான் அழகாற்றுமா பொருளாதனம் இது அது பெருமாள் பார்த்து தானே உட்காந்துருக்கிறார் இந்த அட்டகாசங்களே பெருமாள் பார்த்து உட்காந்துருக்கிறார் அழகாட்சிமா பொருளாதாரம் ராமதாசர் குறை தீர சொத்தை எடுத்து கோவில் கட்டினது என்ன பண்ணிவிட்டார் பொது ஜனங்களுடைய சொத்து பொது ஜனங்களுடைய பணம் கையில வந்தது பொது காலத்துக்கு உபயோகப்படுத்தி அவருடைய மனசாட்சி எந்த ரீதியிலையும் இது தப்புன்னு உயர்க்காது தண்டி நீ ஏற்க மாட்டேன் ராதா ஏத்து பனை ராதா ஏத்துப்பனா தண்டிப்பனேனார் கொடுத்து தண்டனையை வாங்கிப்போம் அப்படின்னு தான் புறப்பட்டார் வாங்கிக்கிறார் அதுக்காக அழாம கொண்டேற்க முடியுமா அதனா அடிக்காதேடா அப்படின்னு இவனை பார்த்து சொல்லல மகாராஜா கிட்ட கெஞ்சி என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லல தண்டனை கொடுக்குற தண்டனையை வாங்கிக்கிறேன் தான் வந்தார் இல்ல கடிதம் எழுதி அக்கண்ணா என்னால தாண்ட முடியல என்ன விடுதலை பண்ணி விடு சொல்லல மனுஷிய உபாயம் எதுவுமே அவர் செய்யல எப்படி ஆஞ்சனையை தோல் தீக்கின்ற ராமனிடத்தை கொண்டு விட்டுறேன் போதிலும் கூட நான் ஒரு உபாயமும் செய்ய மாட்டேன் அந்த பிரபு வந்து என்னை காப்பாற்றணும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு தானே கேட்டா பிராட்டி அது போல நேர அவருடைய பேச்சு ராமனோட நான் தன்றி என் அப்பனே நீ சொல்லு நான் பண்ணது தப்பா இல்லையா நீ சொல்லு தப்பு இல்லையானா தப்பில்லையானு பண்ண தப்பாருன்னா தப்பு உதவனுக்கு உண்டு சொல்லுல கை நேனுநாத்தா என்ன வாக்கியமும் தேல அவன் மனச்சாட்சி ஒத்துக்கலையே நான் ராமசாமி கோவில் கட்டது தப்புன்னு ஒத்துக்கல நான் ஒத்துக்க மாட்டேன் வெட்டி போட்டாலும் தப்புனு ஒத்துக்க மாட்டேன் நீ சொல்லு பதில இருக்கு ராமதாசு தானா ஏன் அலற்ரே தாங்கலையே என்ன என் தாங்கலைய நான் அழறாம என்ன பண்றது பாரம்பரிய அடிக்கலாம் அடிச்சு பிஞ்சு போயிடுது மோதுகு அடிக்கிறான் ஈவிரக்கம் இல்லாம அடிக்கிறான் அப்பா தாளி யார்கிட்ட சொல்லிப்பேனா உன்கிட்ட சொல்லிக்காம யார்கிட்ட சொல்லிப்பேன் அதுக்காகவே விமோச்சனம் உன் கையில பத்தாயிரம் கிருதிகள் பாடியிருக்கா ஜெயில இருந்து எல்லா கத்தியும் ராமதாசுடைய நினைவு மண்டம் இருக்கு இதுல மார்பிள் ஸ்டோன்ல இந்த பத்தாயிரம் கிருதியும் எழுதியிருக்கா புத்ராச்சலத்துல பத்தாயிரம் கிருதிகள் பாடியிருக்க அவருக்கு ஏகாந்த வாசம் ராமச்சந்திர பிரபு கொடுத்ததை வீணாக்கல ஜெயில் வாசத்துல இருந்துட்டே தினசரி கீர்த்தனங்கள் பாடிட்டார் ராமதாசர் பண்ணது சரிதான் நமக்கு தோணும் ராமனுடைய நிலையில பார்க்கும் பொழுது கிருபாலுவான தெய்வம் சொல்றோம் பக்தன் இவ்வளவு கஷ்டப்படுறானே என்று மனசு கொஞ்சம் நமக்கு தோன்றாரு கஷ்டப்பட்டான் ராமர் என்ன சொல்றாரு இவனை பேர் கோயில கட்ட சொன்ன உன்னுடைய தகுதிக்கு தக்க பக்தி பண்ணுதான் பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் ஒரு துளசி தளம் துளசி தளம் கங்கா யாஸ் எனக்கு வைர நெக்லஸ் பண்ணு எனக்கு வந்து தங்க கவசம் பண்ணு அதை பண்ணு இது பண்ணு ஒரு பத்தன் நான் கேட்கிறேனும் என் பக்தனுடைய நிலைமை எனக்கு தெரியாதோ அதனால நீதினா நீதி தப்பிப்பகுதியும் ஒருவன் அநீதி பண்ணி என் பக்தனே ஆனாலும் ஒரு காரியம் பண்ணுவான் அவன் அதுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுக்க வேண்டியதான் இதுதான் நீதி அட்டிச்சோ திருடியோ கொள்ளை ஈட்டோ பகவான் செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணனுங்கிறதா நீதி அப்படின்னு பக்தன் சொல்றான் இவா ரெண்டு பேருக்கு நெடுப்புற ஒரு நீதி கூற வேண்டியது தாயார் சீதம் மாதா ராமர் இவருக்கு அலறி பார்த்தால் சீதம் மாணவர்களுக்கு சிபாரிசு பண்றான் குழந்தைய காப்பாத்தனவனை இப்ப பிரபு புறப்பட போறான் ஆனா ஒரு ஆசிரியம் பாருங்க பாருங்க பகவான் பக்தனுக்குன்னு தனி நீதி கிடையாது உலகத்தில் உள்ள ஒரு நீதி அந்த நீதிக்கு மிஞ்சு பக்தன் நடந்தானா உலகத்துல எல்லாருக்கும் உள்ள தண்டனை அவனுக்கும் உண்டு பக்தனுக்குன்னு சலுகை கிடையாது நீதியை மாத்த முடியாது ஆனா நீதி இருக்கு கருணைன்னு ஒண்ணு இருக்கு அந்த கருணைக்கு ஒரு அவகாசம் இருக்கு பகவான் அந்த கருணை பண்ண தயாராதான் இருக்கான் உடனே பறிஞின்னு ஓடி வந்துட்டான இடம் குடுத்து போயிடா இன்னும் என்ன பண்ணூர் கோவில மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான் உடனே என்ன பண்ண எங்க கிராமத்து இருக்கா அப்படின்னா அந்த கோவில அந்த கோவில பண்ண ஆரம்பிச்சிருவான் இவனை பாத்தீங்கன்னா அப்புறம் பாரி கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஊர் பணம் ராஜாவுக்கு போய் சேரவே செய்றாரு அவர் ராஜாவா இருந்தவரும் அந்த தெய்வம் ராமர் ராஜாவா இருந்தவரும் அவருக்கு வந்து வாய்தா பணம் வந்தா தான் கஜானா ரொம்ப ராஜ்யம் நடத்த முடியும்னு தெரியும் பொழுது அவர் ராஜாவுக்கு பரிஞ்சு வருகிறார் பக்தனுக்கு பரிஞ்சுன்னு வருவா அவருக்கு ரெண்டு கெட்டம் குழப்பாக போயிடுச்சு அவர் யாருக்கு பரிஞ்சு வர்றது அதனால பக்தனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கவும் கற்பிக்கணும் ஆனா பக்தனை கைவிடவும் கூடாது நீதி தப்பி பண்ணதுக்கு பக்தனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கவும் கற்பிக்கணும் ஆனா பக்தனை கைவிடக்கூடாது என்று ராமதாசர் விஷயத்துல தானேஷா விஷயத்துல எப்படி நடந்துக்கிறார் பட்டுன்னு தானேஷா எதிரில நரசிம்மனா காட்சி கொடுத்து அவன் என்னுடைய பக்தன் அவனை விடுதலை செய்ய சொல்லி அவன் ஓடிந்து மொஹராக்கள் அவனை இழந்தானோ அந்த பதினாயிரம் மொஹராக்களை கொண்டு கொடுத்தாக்கும் விடுதலை பண்ண போறார் கொடுத்தாக்கும் தன் பக்தனை விடுதலை பண்ண போறார் அது ஒரு நீத்திய காற்றா ராமர் அதாவது பக்தன் தாறுமாறா இருந்துடுவன் திடபக்தினால எல்லாத்தையும் நிறவி கொண்டு போற சிரமம் பெருமாளுக்கு குடும்ப விஷயத்திலையும் தாருமாறா இருப்பான் லோக விஷயத்திலையும் தாருமாறா இருப்பான் உத்தியோக விஷயத்திலையும் தாருமாறா இருப்பான் வேறு எல்லாத்தையும் நிறைஞ்சு கொண்டு போக வேண்டியது பிரபுனுடைய பருப்பாயிரம் இப்படி கதர் இருக்கக்கூடிய ராமதாசர் ராமன் விஷயமாக பதினாயிரம் கிருதிகள் பாடியங்கூட ராமன் காதலியே புரத்துக்கல கடைசியில அலற்ரோப நீ செப்பவேக சீதம்மா நானு புரோபம்மா நீ நானு புரோப மணி செப்போ நாரீ சிரோமணி ஜன கவுனி கூதூரா ஜனநீ ஜானகி உம்மாரா நானு புரோப அம்மா நீச்சப்பவே சீதம்மா நீ யாவது சொல்லக்கூடாதா அம்மா நான் படுற கஷ்டம் எனக்கு தாங்களையே நீ சொல்ல கூடாதாமா நீ பக்கத்துல நின்றுப்பியா இத்தனை நேரம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கே அலர்றார் நீ பக்கத்துல இருப்பியா உனக்கு அங்க சைனோத்சவம் பண்ணிருக்காளா நான் கட்டின அந்த பள்ளி அறையில அந்த கண்ணாடி அறையில தான் எழுந்துள்ளிருப்பியோ இப்போ அந்த தங்க கட்டில் மேல சொகுசாக போட்டுக்கிற மெத்தேல உட்காந்துருக்கியா ராமச்சந்திர பிரபு உட்கார்ந்துருக்காரா அவருடைய பக்கத்துல நீ என்னன்னு கொண்டிருக்கியா உன்னை பார்த்து அவர் சொக்கி போயிருக்கிற சமயமா என்னை பத்தி சொல்ல அப்படிதான் ஏகாந்த சயன கிரகத்திலே ராமர் இருக்கிற ராமங்க அர்ச்சகம் பகவானுக்கு தாம்பூலம் கஷீரம் நைவேத்தியம் எல்லாம் வச்சு விட்டு கோயில பூட்டி எண்டு போயிட அர்ச்சாவதாரமா இருந்த பிராட்டி சர்வாபரண பூஷித்தையா ராமருக்கு அதெல்லாம் எடுத்து கொடுக்கிறார் தங்க கையினால கை நிறைய வள அடிக்கின்றிருக்கிறா மோதிரம் போட்டுருக்கா கட்டத்துல ஹார பதக்கங்கள் போட்டு இருக்கா தலையில ரத்தன கரையிடம் வச்சுருக்கா சீதம்மாவே பிரபு பார்க்கிறார் ராமர் பார்க்கிறார் இப்ப பார்ப்பதை என்ன ஜொலிக்கிறையாரணம் பண்ணிருக்கியே சீதா அத ரசிக்கல வாடின முகத்தோட என்ன ஜொலிக்கிறையேனு நீங்க சொல்றதையா நான் எதிர்பார்க்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் அலங்காரம் பண்ணேண்டு இருக்கணும் நம்ம குழந்த கோபண்ணா வந்து அப்படி பார்த்து ஜொலிக்கிறியம்மா அப்படின்னா அந்த ஆனந்தம் எனக்கு நீ சொன்னதுல வராது இந்த நேரம் நமக்கு தங்க காப்பு போட்டவனுக்கு இரும்பு காப்பு போட்டு வச்சிருக்கிறே நமக்கு பாலும் பாயசமும் சாப்பிடும் முடியாத நிலைமையில வச்சவனுக்கு உப்பு அரிசியும் தின்னும் என்ன தெய்வம் நீர் இப்படி வச்சுட்டீரே இப்படி கைவிட்டுட்டீரே பக்தன ராமர் அப்படியே திகச்சு நிற்கிறார் சீதம்மா ஏகசயனத்துல ராமச்சந்திர பிரபுனுடைய புஜத்துல உன் தலைய வச்சு படுத்துன்னு இருப்பியே அப்ப உன்னுடைய பவழவாய் அந்த பிரபுனுடைய காதுக்கு நேரம் தானே இருக்கும் முள்ள கோபண்ணான்னு நினவு முட்டேன் நீ சொன்னொழி எனக்கு கதி இல்லையே அம்மா காதில விழறது ராமர் சொல்ற அப்படி என்னுடைய பக்தன் கஷ்டப்படுறான் ஆனால் சம்சாரத்துல எங்க கஷ்டம் இல்லை யாருக்கு கஷ்டம் இல்லை இந்த கஷணமே அவனுக்கு பரமபதன் கொடுத்து விடுறேன் அதான் கூடாது பரமபதம் கொடுத்து விட்டான் என்ன சொல்லுவான் அடிச்சான் செத்தான் விடுவான் அடிச்சான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான் பக்தன் ரசித்தான் ஆதாதர் அவனை வீட்டில் வந்து நம்முடைய அச்சாவதார சேவை பண்ணும்படியா அவனை வச்சு நீங்க காப்பாத்த பிரபு சொல்றாரு அது என் கையில இல்லை ஏன் எப்படின்னா அவனுக்கு நான் மோட்சம் கொடுக்குறவன் பணம் கொடுக்குறவன் நீ இப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அழைச்சுன்னு வரணுமே தவிர வெறுமனை போய் அவன்கிட்ட பிச்சைக்காரன் ஆட்டம் தானேஷ் ஆட்ட சிபாரசு போக சொல்றியா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும் உடனே மகாலட்சுமி சீதாதேவி ஒரு கட்டாட்சம் வழி நாள் கலகல கலகல இருந்து ராமாவதார காலத்துல பகவான் கையாண்ட பணம் கீழவிடல் ராம் ராம் டீலா போட்டது பக்கத்தில் லட்சுமணா கட்டிக்க வந்தார் லட்சுமண ஒரு மூட்டையா கட்டி தோல்ல போட்டு ரெண்டு பேரும் சங்கல்ப மாத்திரத்தினால ரூபம் மாறிவிட்டார் ரெண்டு பேரும் முஸ்லிம் வேஷம் போட்டு ரெண்டு பேரும் வரா இப்படி ரெண்டு பேரும் இப்படி வரும் பொழுதே பாதி ராத்திரிக்கு வந்து தானேஷாமனுடைய மாளிகைக்குள்ள எப்படியோ சங்கல்ப மாத்திரத்தினாலரு பயம் வந்தது அவனுக்கு வாழ உருகின்றே கதவை தரக்கிறா பட்டனு உள்ள வந்துடும் அவளுடைய சரீர ஜோதி நாலு பக்கமா அட்டிக்கிற தீப ஏத்தினது மாறி ஆனால் நிற்கிறார் சுவாமி நீங்க யாரு கேக்கலாம் தானே யார் அப்படியா அகம் ஷீ ராமதாசே அகம் ஷீ ராமோ லட்சுமணோ ஷேகம் ராமோஜின்னு பெயர் லட்சுமணோஜின்னு பெயர் உங்களுடைய தாசில்தார் ராமதாசனுடைய டவாலி நாங்க ரெண்டு பேரும் அவருடைய காரிதரிசியாக நாங்க வேலை பார்த்தோன் இருந்தோம் எங்க எஜமானவர் எஜமான நான் விடுதலை பண்ணு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்தாயிரம் முகரா இதோ இருக்கு இப்படி சொல்லி முடிகளே லட்சுமணசாமி கோர்ட்டுக்கு வரலாமே இங்க பெற்றுக்கோ பெற்றுண்டேன்னு கையொப்பம் போட்டுக்கூடோ இங்க தாலு இல்ல சாமி இல்லையே விசுத்திருத்தி பார்த்தார் அந்த ஸ்ரீ ஜனங்களை உலோகப்படுத்தக்கூடிய சிந்தூரம் முதலிய சாமார்கள் சிவப்பு சாமார்கள் இருந்து அதை அதை கொண்டு வந்து வச்சார் தன்னுடைய வெள்ள பீதாமரத்தை அப்படி கிழிச்சார் இந்த வெண்பட்டில் இதில் எழுதி கை நட்டிங்கின்றே அவன் எழுதினான் பத்தாயிரம் மொஹராக்கள் கானேஷ் அவனுடைய தலையாகி ராமோதி இரண்டு பேர்களுக்கு பெற்றுக்கொண்டோம் கோபண்ணாகாருவை விடுதலை செய்தோம் போடு கையெழுத்து இந்த துணி அப்படியே வாங்கிந்தால் இவள் வாசல் போனால் பட்டனும் மறைஞ்சி போய்டு ராஜா அப்படி பார்த்துட்டானா பிரமபுரிசிகள் திவ்ய தரிசனம் இல்லையா பிரமபுரிஷிகள் ராமோஜி லட்சுமணோஜி ராமோஜி லட்சுமணோஜி கை என்று கேட்கலாம் இங்கே ராமதாசன் அலறியனார் சீதா பிராட்டி அசோகவனத்துல இருந்த கதி வந்து உடனே பிராணத்யாகம் பண்றதை தவிர வேற வழி இல்லையு நினைச்சிருந்தார் இப்படியே அப்படி சுத்தி பார்த்தா ஏதோ ஒரு கம்பி ஒன்னு கொக்கி இருந்தது அதுல நாம் சுழுக்கு மாற்றிக்கிடலாம் என்று நினைச்சென்று அவர் பிராணத்யாகம் பண்ண ரெடியா இனிமே பொறுக்கா யாருக்காக நான் உயிரை வச்சிருக்கேன் இனிமே என்னத்துக்காக நான் உயிரை வச்சிருக்கனா என்று சொல்லி கடைசியில கதறினா கதங்கி விட்டு கடைசி அப்பமா அழி பத்ரகிரீ சுடு நித்ரமேல் கோண வேலை நிலதற் நிலதர் போரிஞ்சி செப்பவே சீதோ என்று கதறிவிட்டு சபுத்திர முட்டி கொண்டு அலறி இப்பொழுது நினைக்கும் பொழுது ஜன்னல் வழியா வெளிச்சா அடிக்கிறது யாருன்னு எடுத்து பார்த்தா ராமதாஸ் கோபண்ணோனுடைய தலையாரிகள் ராமோஜி லட்சுமணோஜி அவர்கள் கொடுத்த பதினாயிரம் மொஹராக்கள் பெற்றுக் கொண்டேன் விடுதலை செய்தேன் தானேஷா இதை பார்த்தது என்ன சொப்பனமா எனக்கு தலையாரிகளா அப்படி ஒத்து எனக்கு இல்லையே யார் என்ன விடுதலை பெண்ணா புரியலையே பிரமையா இல்லையே கையில துணி இருக்கே அந்த பத்திரம் இருக்கே கையில திருப்பி திருப்பி பாக்கிறார் அதோ அந்த தீவெட்டி தெரியறது யார் வரானா தானேஷா வரார் பயன்பந்தே நிமிந்து நிற்கிறார் கோபண்ணா காரூ கூட வரார் என்னன்னு பாக்குற தானேஷா என்னமோ மாதிரி இருக்கிறனுமே அக்கண்ணாவை சொல்லி அனுவிச்சா அந்தரங்க மந்திரி அவர் அங்கேன்னு வந்துட்டார் முந்ததும் தானேஷாவை சமாதானப்படுத்தி கோபண்ணா ராமபக்தன் அவன் ஏதோ நடந்திருக்குனா அவங்க கிட்ட போகலாம் இவர் சொல்றார் அந்த அந்த ராமவரோ எங்க அந்த தலையாரிகள் அவளை பார்க்கணும் அப்படிங்கிற கோ இந்த ராஜா நேரம் அங்கேதான் ஜெயில அதிகாரிகளை விட்டு கலரை தரக்க சொன்னார் விடுதலை பண்ண சொன்னார் கோபண்ணா வெளியில வந்தார் உடம்பு வெளுத்து ஆகாரம் இல்லாம மெலிந்து போய் தாடியும் தலையுமாக அங்கே இருந்து அவரை போய் பிடிச்சு கைநால புடிச்சு கொண்டார் மகாராஜா ராமோஜி கஹா லட்சுமணோஜி ககாள் நிதானம் என்ன நடந்தது உமக்கு விடுதலையும் ஆயிடுச்சு சாமி அவங்க விடுதலை பண்ண உங்க தலையார் ரெண்டு பேரையும் காட்டும் காட்ட முடியும் என்ன விடுதலை பண்ண என் தலையாரிகளை என் தலையாரிகள் தலைவர்கள் அவர்களை நான் காட்ட முடியும் எங்க காட்ட முடியும் இங்க வாரும் பத்ராஜலத்துக்கு வாரும் முன்னறிவிப்போடு கூட கோவில உள்ள பெருமாளை வெளி மண்டபத்தில் எழுந்துள்ளார் ராஜா வரப்போறா ராமதாஸ் வராருனதை ஜனங்கள் எல்லாம் கூடிட்டார்கள் அவ்வளவு ஜனங்களும் கூடியிருக்க ஒரு அழசு வரும் பொழுதே மகாராஜா எனக்கு தரிசனம் கொடுக்கல உங்களுக்கு தரிசனம் கொடுக்கு இந்த கோவில் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தால கட்டின கோவில் உங்களுடைய கோவில் எது இந்த கோவில் தான் கட்டினேன் உங்களுடைய பணத்தை இருந்து நான் ஒரு வீட்டுக்கு ஓடு மாத்திக்க கூட செய்யலை இந்த கோவில் தான் கட்டினேன் உள்ள வாரம் அழசின் போனா ராமர் பொன்னுஞ்சல் இருக்கிறார் இந்த பிரகுதான் எனக்காக கரிஞ்செண்டு வந்தவர் என் தலையாரி என்று சொல்லின்றார் காட்டுன்னு சொன்னார் இந்த பிரகுதான் பிரபுடைய சரணத்துல விழுந்தார் ராமதாஸ் சுவாமிகள் பிரபு நான் நம்பினோ சேத்தி நியாய முகாதுதான்னு சொன்னேன் தப்பு தப்பு தப்பு நம்பின பக்தரனை கைவிட மாட்டேன் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டிய சரணமுலே திவ்யுலே தானிஷாவும் கண்ணால் ஜல்லம் விட்டார் அக்கண்ணாவும் ராமதாசர் கற்றின் மகானுதாவா குழந்தையா இருந்தாலும் நீ மகாத்மாடா ஒரு வழிபக்கம் எனக்கு வரல என்று அக்கண்ணா கண்ணீரவில் உடனே தானிஷா சொன்னார் ராமதாஸ் சுவாமிகளே இதோடு நீங்க காசில் உத்தியோகம் பார்த்தி அது போரும் ஆனால் இனிமேல் இந்த ராமஹிரானுக்கு நீங்க நித்யோத்சவ பற்றோற்சவ மாசோத்சவ பிரம்மோத்சவங்கள் பண்ணிக் கொண்டு கோவில் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டு இந்த கோவில் நம்ம அரமண கோவில் இந்த கோவிலுக்கு வேண்டிய நிலங்களும் நான் எழுதி வைக்கிறேன் ஏனாம் சாசனம் பண்றேன் அதன் மூலம் கோவில் நடக்கும்படியாக கவனிக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு ராமதாஸ் அப்படியே ஆனந்த பாஷ்பம் விட்டார் விடைகானிஷா பண்ணார் சொன்ன பிரகார மாதிரி ஒரு கிராமம் என சாசனம் பண்ணினார் கோவிலுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கு அதெல்லாம் கதை சொல்றது நான் கதை சொல்லல ராமதாசர் கட்டின கோவில் கதை சொல்றது ராமதாசர் பண்ணி வச்ச பூஷணங்கள் நகைகள் கதை சொல்றது ராமதாசர் காலத்து நிலங்கள் கதை சொல்றது இன்னைக்கும் அந்த ராம பிரபு பக்தாபிமானியா இருக்கூடிய அவன் பக்தனுடைய பெருமையை தான் பிரகாசப்படுத்தினார் ராமதாசர் அப்படின்னு அந்த ராமர் எங்கேயோ வெவ்வால் அடைஞ்சு கடந்த இருண்ட கோவிலே உலகம் அறிய க்ஷேத்திரமாக்கினார் ராமதாசர் ஜானகி காந்த ஸ்மரணம்